विकटो சுமுகச்சைக்கலோர்ணோரோ வினராஜோ விநாயகேத்துஷந்திரோனூர்ப்பணோம்பந்தந்தபூர்வ கலசியிருணுயா விதாரம் விவேச்ச பிரவேசேர் த யீப்ஸு பூஜித்தோய்னி தமாதிபத்த ஓ மாலோய் सर्वमंगला ஜனக்கோ வந்தே குஞ்ஜரீஸூயம் விபுர்வேதப்பாரை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்துஷமீதிமுதா கரெவீம் கமலாசனாட்டிப்பிரிநேற்றம் ஜேமா தாம்மியே சிவே சர்வசாதிக்கேக்கேரி நாராயணி நமோஸ் சஷ்டிஸ்விஷிபூரமே நாராயணி நமோஸ் சரத்தீனப்பாணபராணே த்திவி நாராயணி நமோஸ்ீூத்தேஸ் நமஸ்தை நமஸ்தை நமஸ்தை நமோ நமதக்ஷிணாந்திரை பாயன சூத்திரம் முனீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மதுேஷி கிமா வித்தியை தவூதம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூருன் சந்தமான மாதேச்ச சாாா் ஸமேவிரவிணம் ேவ மேவெவிரோம்மவியகோ வம்ச ஷிபோ மஹோ நமோ குருபியோபிப்பிரகிரைவாஹமஸ்மி ஹரி ஓம் எல்லோருக்கும் மனமாந்த நல்வாழ்த்துக்கள் ஆதிகுரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடையும் சத்குருநாதருடைய அனுகிரகத்தோடையும் இந்த ஆன்மீக முகாமில் கேனோபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த உபநிஷத்துக்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னால் இதெல்லாம் நாம் ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் ஞானம் நமக்கு வேணும் உங்கள் எல்லோருக்கும் பெரும்பாலும் இதில் எக்ஸ்போஷர் இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலினுடைய அருமை பெருமையை நாம் உணர்ந்திருக்கணும் நாம் இப்போ பண்ணுறோம்னா இது ஒரு பெரிய அனுகிரகம் பாக்யம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பண்ணணும் சந்தோஷமாக வாழணும் அதே மாதிரி சந்தோஷமாக படிக்கணும் மனிதனுக்கு புத்தி தான் விசேஷம் அப்படின்னு படிக்கிறோம் அதனால்தான் நம்ம இதெல்லாம் இங்கே உட்காந்து படிக்கிறோம் இந்த மனிதனை தவிர மற்ற சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் யாரும் இந்த வேலையை பண்ணுறதில்லை மனிதன்தான் புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறவன் யோசிக்கணும் ஆக மனிதனுக்குத்தான் புத்தி சக்தி இருக்குது விவேகசக்தி கொடுக்கப்பட்டிருக்கு அதை தான் நம்ம திரும்ப திரும்ப ஒரு ஒரு வகுப்புலேயும் தொடங்குகிறவோ படிக்கிறோம் பெரும்பாலும் சாப்பிட்றது தூங்கிறது பயப்படுறது இனப்பெருக்கம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் மனிதனுக்கு மாத்திரந்தான் இந்த புத்தி சக்தி விசேஷம் இருக்குது அதனால் நிறைய நம்ம இந்த புத்தி சக்தி இருக்குதுன்னு புரிஞ்சு இந்த புத்தி சக்தியை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த புத்தி சக்தியை எதுக்காக பயன்படுத்தணும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்முடைய சாஸ்திரத்தில் உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு இந்த பகுத்தறியும் ஆற்றல் நமக்கு இருக்குது இந்த பகுத்தறி ஆற்றலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஞானசக்தின்னு சொல்கிறோம் இன்னொரு சக்தி நம்மக்கிட்ட இருக்குது அதுதான் இச்சாசக்தி ஆசைப்படுற சக்தி அப்புறம் அடுத்த சக்தி தெரியும் கிரியாசக்தி இருக்குது நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம் ஞானசக்தி இருக்குது இச்சாசக்தி இருக்குது கிரியாசக்தி இருக்குது அப்புறம் இன்னொரு சக்தியும் இருக்குது அதில் இல்லை ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி மூணு சக்தியும் நம்மள்ட இருக்குது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இருக்குது ஆசைப்படுறதே ஒரு சக்தி அதை இச்சாசக்தின்னு சொல்லிவிட்டோம் சக்தியை சரியாக உபயோகப்படுத்தணும் அதுக்கு ஞானம் வேணும் ஞானசக்தி இருக்குது ஞானசக்தி இருக்குங்கிற ஞானம் இருக்குது அதில் சந்தேகம் இல்லையே ஞானசக்தி இருக்குங்கிறது அதே மாதிரி இச்சா சக்தி இருக்குங்கிற ஞானம் இருக்கு இப்போ கிரியாசக்தி இருக்கு இதனால ஒரு பிரயோஜனம் கிடைக்கிறது அதை அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறதுக்கும் ஒரு சக்தி வேணும் அதுதான் போக சக்தி அது இல்லை நம்ம சாதாரணமாக பார்க்கறது இல்லை அது அனுபவிக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும் நல்லா சாப்பிட்றதுக்கே ஒரு சக்தி வேண்டாமா சாப்பிட்றதுக்கு சக்தி வேணும் சாப்பிட்டது ஜீரணமாகிறதுக்கு ஒரு சக்தி வேணும் அல்ல போகசக்தியும் வேணும் நான் போகசக்தியை பற்றி சொல்லலை சாதாரணமாக போகசக்தியை பற்றி நம்ம படிக்கிறது இல்லை எல்லாமே போகத்துக்காகத்தான் ஆக ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி மூணு சக்தி இருக்குது நமக்கு அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து சின்ன குழந்தையிலேருந்து நம்ம வாழ்க்கையை பார்த்தா தெரியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் எல்லாம் நமக்கு என்னெல்லாமோ சாமான்லாம் காட்டுறாங்க அம்மாவை பார்க்குறோம் அப்பாவை பார்க்குறோம் சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்குறோம் நமக்கு உலகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த உடம்புல வந்து பார்க்குற போதே நமக்கு என்னவாக இருந்ததோ எப்படி இருக்கு மறந்து போயிடுது சின்ன குழந்தையாக இருந்தோம் குழந்தையார் நமக்கு இருந்ததெல்லாம் இப்போ இதான் ஞாபகம் இருக்குமா ஞாபகம் இல்லை ஆனால் இருந்திருக்கோங்கிறதுல சந்தேகம் இல்லை அந்த அனுபவம் ஏதாவது ஞாபகம் இருக்கோன்னா ஒன்று கூட ஞாபகம் இல்லை நம்ம குழந்தையாக இருந்ததோட அனுபவத்தை பற்றி நமக்கு ஞாபகம் இல்லை ஆனால் குழந்தையாக இருந்திருந்தோங்கிறதுல ஒரு சந்தேகமும் நமக்கு கிடையாது நமக்கு அந்த அனுபவம் எல்லாம் ஞாபகத்துக்கு இல்லைங்கிறதுக்காக வேண்டி அந்த இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம குழந்தையாக இருந்தோங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்போ உலகத்தை பார்க்குறோம் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு நிறைய இருக்குது அவர்களுடைய தாக்கம் இருக்கு அப்பா அம்மாவுடைய நடை உட பாவனையினுடைய தாக்கங்கள் நமக்கு இருக்கு நமக்குன்னு சில சுவாவங்கள்லாம் இருக்கு அது எப்படி சம்பாதிச்சோன்னு தெரியல அப்பா அம்மாலாம் சுற்றி இருக்காங்க அவங்களுடைய தாக்கங்களும் நமக்கு நிறைய இருக்கு சொந்தக்காரங்க ஊரு பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே ஒரு நிறைய பேரை பார்க்குறோம் நம்ம குடும்பத்தினுடைய பழக்க வழக்கத்தினுடைய தாக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்குள்ளே போனோம்னா அது நிறைய ஃபேமிலியெல்லாம் சேர்ந்த குழந்தைங்களெலாம் அங்கே வருது அவங்க ஒரு பழக்க வழக்கங்களை எல்லாம் பார்க்குறோம் அதனுடைய தாக்கங்கள்லாம் இருக்குது அப்புறம் வயசான பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது உலகம் ஒரு போக்கில் போயின்னு இருக்கு இன்றைக்கி அடிக்கடி டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சொல்கிறாங்க எல்லா எல்லாம் சொல்கிறாங்க வாழ்க்கையை முறையை மாற்றுங்கிறாங்க இல்லை கொஞ்சம் டாபிக் வேறு போகிறேன் இந்த உலகத்தில் நம்ம இருக்கோம் அது நம்ம சந்தேகம் அதனால தான் இருந்துன்னு இருக்கோம் தெரியுறது நமக்கு புத்தி இருக்குது அதனால தான் படிக்கிறோம் நமக்கு இந்த மூணு சக்தி இருக்குங்கிறத பற்றி இப்போ ஒரு சும்மா மேலெழுந்த வாரியாக சொன்னேன் இப்போ நிறைய பேருடைய தாக்கங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்குது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நிறைய உணர்ச்சிகள்லாம் இருக்குது நமக்கும் உணர்ச்சிகள்லாம் இருக்குது மரத்தோடு நம்ம இன்டராக்ட் பண்ண முடியறது இல்லை ஏதோ மிருக அனிமல் பெட்டெல்லாம் இருக்குது ஆடு மாடு அதோடையெல்லாம் நம்ம சம்பந்தம் வைக்கிறோம் எல்லாத்துக்கும் மேலே மனிதனோட சம்பந்தம் வைக்கிறோம் அம்மாவோட அப்பாவோட எல்லாம் ஹியூமன் மனிதர்களோடு நமக்கு தொடர்பு இருக்குது இதெல்லாம் அவர்கள் நம்முடைய அவர்களுடைய செயல்களும் எண்ணங்களும் நம்மளை பேச்சும் நம்மளை தாக்கிறது நம்முடைய எண்ணங்களும் சொற்களும் பேச்சும் அவர்களையும் தாக்குகிறது இப்படி பரஸ்பரம் எல்லாருக்கும் இருக்குது இதை நம்ம இங்கே உட்காந்து யோசிக்கிறோம் நம்ம வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்குறோம் நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் இதனால சுகதுக்கம் எல்லாருக்கும் இருக்குது அப்பா அம்மாவுக்கு இருக்குது சுற்றி வர இருக்கிறவங்களுக்கு இருக்குது எனக்கும் சுகதுக்கம் இருக்கு இது இருக்குது இப்படிலாம் ஒரு பக்கம் நின்றுன் இருக்குது இந்த காலத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் சமூகம் ஒரு மூலமாக வாழ்க்கையை தீர்மானம் பண்ணியிருக்கு அந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையை எப்படி தீர்மானம் பண்ணியிருக்கோ அப்படி நம்ம வாழணும் நம்மளும் தீர்மானம் பண்ணிட்டோம் எல்லோரும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயாகணும் ஒரு நம்ம நான்லாம் படிக்கிற போது எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரிகேஜியும் கிடையாது எல்கேஜியும் கிடையாது யூகேஜியும் கிடையாது இப்போல்லாம் வந்து உலகத்திலலாம் போயின்னா நமக்கு அந்த காலத்தில் வந்து அமெரிக்காவோடய சம்பந்தமே கிடையாது நம்ம நான் பிறக்கிற காலத்தில் அமெரிக்காவில் போகிறதெல்லாம் சாதா ரொம்ப பெரிய விஷயம் அந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்போல்லாம் வந்து பிளேன்லாம் இப்படி போகாது அமெரிக்காவுக்கு விவேகானந்தர் போனார்னாலே அவர் எத்தனையோ மாதம் ட்ராவல் பண்ணி போயிருக்கார் சுவாமி விவேகானந்தா இப்போ இங்கேருந்து நம்ம தீர்மானம் எனக்கு நாளைக்கு போகணும்னு நினைச்சேன்னு சொன்னால் நான் வந்து டிக்கெட் வாங்கி விடலாம் விசா கையில் இருக்குது 10 இயர்ஸ் விசா ரெடியாக இருக்குது எனி டைம் டிக்கெட்டு கிடச்சுனா டிக்கெட்டை வாங்கிட்டு போயிடலாம் பத்து பதினெட்டு மணி நேரம் பதினேழு மணி நேரத்துக்குள்ளே எங்கே போகணுமோ அது வெஸ்ட் அமெரிக்காவோ ஈஸ்ட் அமெரிக்காவோ எங்கே போகணுமோ போயிடலாம் சவுத் அமெரிக்காவோ போயிடலாம் அவ்வளோ தூரம் எல்லாம் என்னதுன்னா உலகம் வந்து இப்போ என்ன சொல்கிறது குளோபல் வில்லேஜுங்கிறாங்க குளோபல் குளோபல் எல்லாமே உலகமே சுருங்கி போயிடுது கம்யூனிகேஷன் அவ்வளோ தூரம் பரவி இருக்குது ஒரு க்ஷணத்துக்குள்ளே நாம் இந்த வாட்ஸ்அப் இருக்குது ஒரு நிமிஷத்தில் நம்ம விஷயத்தை அவங்களுக்கு சொல்லுன்னா அவங்க விஷயம் நமக்கு வந்துடும் எவ்வளோ ஸ்பீடாக போகிறது இந்த சாதனங்கள்னால் அப்போ இந்த உலகம் நம்ம போ நமக்கு என்ன கற்று அதோ அதோடய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு இருக்கிறதுனால நம்ம படிக்கிற படிப்பெல்லாம் இந்த லௌக்கிக வித்தியை பண்ண பர்த்தின படிப்பாக இருக்குது நிறைய இப்போ நமக்கு படிப்பே ப்ராப்ளம் கல்வியை சீர்திருத்தணுங்கிறா கல்வியை மாற்றணுங்கிறாங்க என்னெல்லாமும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் யாராலையும் பண்ண முடியல நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது அதில் இந்த இந்த கல்வி முறை நமக்கு வந்து கொடுக்கப்படுறது அதெல்லாம் என்னென்னா எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் படித்ததுக்கு பிறகு காலேஜுக்கு படிக்கணும் படித்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும் வேலையை பார்த்த பிறகு சம்பாதிக்கணும் சம்பாதித்த பிறகு வீடு கட்டணும் கார் வாங்கணும் அப்புறம் நிறைய ட்ரெஸ் எல்லாம் நிறைய வாங்கிக்கணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் வாங்கிக்கணும் அதுக்குன்னு என்னது ஃபேஷனாக அதுக்குன்னே ஒரு டிவியே தனியாக இருக்குது திரும்ப திரும்ப ட்ரெஸ்ஸை போட்டு முன்னாடி முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க பார்த்து பார்த்து இப்படி வந்து வந்து வளைஞ்சு வளைஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து பணம் இருக்கிறவங்கள்ட்ட பணம் இருக்கிறவங்களுக்கு இதுதான் வேலை அதுக்குன்னே ஒரு டிவி ஓடணுன்னா சேனல் ஓடணுன்னா இப்போ பணம் எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ பணம் இருக்கணும் அந்த பணத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் யோசிச்சு பாருங்க அப்போ இதெல்லாம் வந்து நிறைய பணம் இருக்குதுனால் ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய வாங்கிக்கணும் ஆபரணங்கள்லாம் நிறைய போடணும் நிறைய வீடுகள்லாம் கட்டணும் கொடைக்கானலில் ஒரு இடம் இருக்கணும் ஏற்காட்டில் ஒன்று இருக்கணும் டார்ஜிலிங்கில் ஒன்று இருக்கணும் சுவிட்சர்லாந்துக்கு போகணும் நியூசிலாந்து போகணும் நம்ம ஊரில் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போகணுன்னு தோணாது அதனால் வந்து அதெல்லாம் அதுக்கெல்லாம் வயசான காலம் இருக்குது நடக்க முடியாமல் கோவிலுக்குள்ளே சுற்றணும் போய்ட்டு போகிறது அதை பற்றி நான் சொல்லலை அதனால் வந்து அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படி ஒரு சொசைட்டி போயின்ட்டுருக்கு அது ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் சாதாரணமாக கிராமத்துலேயும் பார்க்குறோம் அவங்களுக்கும் இந்த ஆசை தான் வந்திருக்கு ஏன்னால் டிவி கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால பாமரனும் அந்த லெவலுக்கு தான் ஆசைப்படுறோம் எல்லாருமே என்னது நிறைய படி கை என்னது படிக்கணும் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ படிக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அது இன்னும் கை நிறைய சம்பாதிக்கிறதுனா என்னென்னு எனக்கு புரியல கை நிறைய சம்பாதிக்கிறது தலை நிறைய சம்பாதிக்கிறது கால் நிறைய சம்பாதிக்கிறது சதி ரொம்ப சம்பாதிக்கணும் சம்பாதிச்சதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் கடைசி வரைக்கும் இப்படி இருக்கணும் எண்பத்தஞ்சி வயசானாலும் லிப்ஸ்டிக்கை தடவின்னு இருக்கணும் அப்படி ஒரு அதுதான் அதுதான் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த வாழ்க்கைன்னு நிறைய பேருக்கு மனசில் ஒரு பிரமை இருக்குது அது உலகம் இருக்குது அதைத்தான் எல்லாரும் பெரிசாக நினைக்கிறார்கள் ஒருத்தன் படிச்சிருக்கிறது பணம் இருக்கிறது வசதியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறதான் ரொம்ப யோசிக்கிறாங்க அவன் ரொம்ப சௌக்கியமாக அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கான் சௌரியமாக இருக்கான்னு நிம்மதியாக இருக்கானான்னு கேட்கறது இல்லை அதுதான் இருக்காதே தீர்மானம் நிம்மதி தான் கிடையாதே அதை பற்றி யோசிக்கிற பழக்கமே நமக்கு பணம் இருக்கா பார்ப்போமே தவிர என்ன ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தானே நம்ம நல்ல வேலை பார்க்குறானா நான் கை நிறைய சம்பாதிக்கிறானா அது போகும் அவனுக்கு நல்ல குணம் இருக்கா அவன் நிம்மதியாக இருக்கானா நிம்மதியாக வச்சுப்பானா பொண்ணு அதை பற்றி கவலை இல்லை என்ன இவ்வளோ வச்சுக்க போகிறது இல்லைன்னு தெரியும் நமக்கும் அதனால நம்ம அதை பற்றி எல்லாம் கவலையே விடுறதில்ல அந்த அந்த கோணத்தில் சிந்திக்கிற பழக்கமே கிடையவே இல்லை ஊரே இப்படி சிந்திக்க மாட்டேங்கிறது அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா எத்தனை கூட்டம் அது சைக்காலஜிஸ்ட்டே போனாலும் சரி அவர்கிட்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியல எவ்வளோ தூரம் கூட்டம் இருக்குது அப்புறம் வந்து எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் நான் அடிக்கடி இந்த மீனாட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மாதம் மாதம் ஒரு தூரம் விசிட் பண்ணுறேன் பார்க்குற தெரியும் சின்ன பையங்க சின்ன பொன் குழந்தைங்க காலை உடைச்சுண்டு கையை உடைச்சுண்டு ஊனிண்டு நடந்துண்டு நேரில் பார்த்தா தான் தெரியும் எப்போவும் பார்க்கலாம் நித்தியோற்சவோ நித்யஸ்ரீ நித்திய மங்களம் எப்போ போனாலும் பார்க்கலாம் இது வந்து தினமும் வந்து ஒரு ஐம்பது கேஸ் பைக்கில் போனான் அடித்தான் விழுந்தான் அப்படின்னு சொல்லி நிறைய கேஸ் வருது அவங்கள பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது சின்ன பெண் குழந்தையாக இருக்கா அவள் வந்து பையன் நடக்கிறான் என்னென்னு கேட்டால் வேகமாக போனேன் அடிச்சது விழுந்தேன் ஹோல் லைஃப் அவுட் அப்புறம் இங்கே அவங்க அம்மா அப்பா கூட வர கூட்டின்னு வர காரில் ஏற்றி விட இறக்கி விட டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்னென்னா அதுக்கு தனியாக ஒருத்தர் இருக்கார் கன்சல்டன்ட் How to change my lifestyle toys? With earnings in all, you have to burn any battle. What? This is unconditional punishment. Not only did you communicate with a child without having done anything. Not only did you communicate with such stuff As if I ça Bill old man pada egiment and 50 people are not at all. But that lets you talk a little more about the no- Rotary இத்தனை நான் சிந்தித்த முறையே வேறே என் படிப்பே வேறே நான் படித்த படிப்போட முறை வேற சமூகத்தினுடைய பியர் ப்ரெஷர்னு வேற சொல்லிக்கிறாங்க எல்லாரும் என்னமோ அது நமக்கு அவசியம் மாறி அதனால் சுவாமி உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஏதோ சன்னியாசியாக போயிட்டே எங்கேயோ மூலையில் இருக்கு நாங்கள்லாம் சமூகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டியிருக்கு எங்கள் கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுண்டு எங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுங்கோ எங்கள் லெவலுக்கு நீங்கள் இறங்கிடுங்கோ உங்கள் லெவலுக்கு எங்களை இழுக்காதிங்கோ எங்கள் லெவலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துன்னு போங்கோ ரெண்டு ஜென்மம் ஆனாலும் பரவாயில்லை எல்லாம் சொல்கிறாங்க என்ன கேனோ பிரச்சினத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நினச்சி மகா சம்பந்தம் இருக்குது வாழ்க்கையை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிவிடுறார் அந்த வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அவர்கிட்ட போய் உட்காந்து கன்சல் கவுன்சலிங் கன்சல்டென்ட் அவர்கிட்ட எல்லாம் பணத்தை கொடுத்து உட்காந்துட்டு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டால் ஒன்று கூட நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது அது இப்போ நம்ம என்றைக்கு மாற்றுறது மாற்றி ஆகணும் வேறு அவர் நீ வந்து நல்லா தூங்கணும் வேறு நீ நான் நான் தூங்கினேன்னா எனக்கு சம்பாதிக்க முடியாது இருக்கிற பணத்தை காப்பாற்ற முடியாது மாவான் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது முடி தீரும் முடிவே எடுக்க முடியாது என்னமோ பணம் நிறைய இருக்கிற மாதிரி சௌரியமாக நீ பாட்டுக்கு காலமுறை எழுந்துட்டு நிறைய நேரம் எக்ஸசைஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணு என்னது ஃபிஷ் வாட்ச் பண்ணு இல்லாட்டி என்ன இது பண்ணு ஸ்கை என்னது டைவிங் க கடலுக்கடியில் நீந்து இல்லாட்டி ஆகாசத்தில் பற என்னத்தையாவது சொல்கிறான் ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் அதுக்கெல்லாம் எவ்வளோ பணம் இல்லை வேணும் அதுக்கு சும்மா பணக்காரனுக்கு சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் எல்லாருக்கும் அது சரி வருமா சரி வராது அதனால் வாழ்க்கையை மாற்றுறது நான் என்னத்துக்கு வாழ்க்கையை குழப்பிப்பானே அப்புறம் அந்த வாழ்க்கையை வந்து திரும்ப சரி பண்ணுவானே அப்படி இருக்கு சமூகம் அப்படி இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் இந்த சமூகம் இந்த உலகம் அப்படி இருக்கு ஆனால் நம்ம கடந்த காலத்தையும் பார்க்குறோம் இப்போ ஃபோன் இல்லாத நமக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியே தெரியாது நம்ம அனுபவிக்கிற கேட்ஜெட்ஸு நமக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன காலம் சயின்ஸ் மாடர்ன் சயின்ஸு டெக்னாலஜி எல்லாம் பெருகிருக்கு இன்னும் என்னெல்லாமோ வரப்போகிறது நிறைய அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா இப்போ என்னது ஃபோர் ஜீலேருந்து ஃபைவ் ஜி வந்து செவன் ஜியாக இன்னும் சொல்லிகிட்டே இருக்கான் வரிசையாக வந்துகிட்டே அத்தனையிலையும் நமக்கு புதுசு புதுசாக வர வர அதில் வேறு ருச்சி இருந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா எல்லாம் கடைசியில் என்னென்னா வாழ்க்கை வந்து வாழ்க்கையை பூர்த்தி பண்ணுற போது வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தோமா அப்படின்னு கேட்டால் என்னமோ வந்தோம் இருந்தோம் என்னமோ ச என்ன பண்ணோன்னே தெரியல ஒன்றும் புரியலை நிறைய தட ஜோசியரை பார்த்தேன் அப்புறம் வந்து என்னெல்லாமோ பரிகாரம் எல்லாம் பண்ணி பார்த்தேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் கடைசியில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சுவாமி தயான் சுவாமிஜிகிட்ட ஒருத்தர் கேட்டார் சுவாமிஜி வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் சொன்னார் வாழ்கிறதுன்னார் வாழ்க்கையின் குறிக்கோள் என்னென்ன வாழ்கிறது அதுதான் அங்கே தான் வாழ்க்கையின் குறிக்கோள் என்னென்னா வாழ்கிறது வாழ்க்கையின் குறிக்கோள்னா எப்படி வாழணுங்கிறது தான் எப்படி வாழணுங்கிறது தான் வாழ்க்கையோட குறிக்கோள் அதனால் நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் நம்ம தே நம்ம தேசத்துக்கும் மற்ற தேசத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம பாரத தேசம் உலகம் வந்து பெருசு இப்போ உலகம் பெருசாக இருக்கிறதுனால உலகத்தில் வந்து மற்ற தேசங்களில் இப்போ அமெரிக்காவோ ஐரோப்பாவோ யூரோப்போ எல்லா தேசங்கள்லேயும் பார்க்குறோம் நம்ம தேசத்தையும் பார்க்குறோம் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார் நமக்கு தெரியும் இந்தியாவின் உயிர் நாடி ஆன்மீகம் அடிக்கடி பேசுகிறோம் பாரத தேசத்தினுடைய ஜீவன் ஆத்தியாத்மிகம் மற்ற தேசத்துக்கும் இந்த தேசத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இந்த தேசத்தில் பிறந்திருக்கோம் இந்த உடம்பு இந்த தேசத்தில் பிறந்திருக்கு பாரத தேசத்தில் பிறந்திருக்கு தமிழ்நாட்டில் பிறந்திருக்கு இந்த தேசத்துக்குன்னு ஒரு சிந்தனை இருக்குது வாழ்க்கை முறை இருக்குது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சிந்தனையும் வாழ்க்கை முறையும் நம்ம தேசத்தை சேர்ந்ததா நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் எத்தனை எல்லாம் மிடில் இருக்கோம் ரெண்டும்ங்கிட்டான இருக்கும் இனிமேல் இன்னும் வருங்காலத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம தேசத்தினுடைய சிந்தனைகளோ வாழ்க்கை முறைகளோ கிடைக்குமா அது நம்ம குழந்தைகள்லாம் நிறைய கேள்வி கேட்கறது யாராலையும் பெரியவங்களால் பதில் சொல்ல முடியல ஏன்னா இவங்களுக்கே தெரியாது இவங்களும் அதே ட்ராக்கில் போனதுனால இவங்களுக்கும் அந்த வழியெல்லாம் தெரியாது ஏதோ எங்கள் தாத்தா செஞ்சாலும் எங்கள் அம்மா பண்ணாலும் புரியல இவங்களுக்கும் புரியலை அறகுறையாக இருக்காங்க பெரியவங்களும் பெரும்பாலும் மெஜாரிட்டியாக நான் சொல்கிறேன் அதனால் நம்முடைய கல்வி முறை மாதிரி நம்ம வாழ்க்கை முறை மாறி சிந்திக்கிற முறை மாதிரி அது முழுக்க முழுக்க என்னவாக இருக்குதுன்னா என்ன என்ன ப்ரைவேட் லைஃப் பிரைவசிங்கிறான் எல்லோரும் நான் என்னுடைய இது நான் ஏதோ எனக்கு செய்வேன் இது வெளிநாட்டில் அப்படி தான் இருக்குது நிறைய எங்க என்னோட என்னுடைய கொஞ்சம் சிலதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து எங்கள் இதுக்குள்ளேயே சிலதெல்லாம் ஒருத்தன் வந்தேன் என்கிட்ட சொல்கிறான் இது என்னோடய பிரைவேட் லைஃப் அதை நீங்கள் கொஸ்டின் பண்ணக்கூடாது இது பர்சனல் அப்படிங்கிறான் ஓம் பர்சனல் உன்னோட இருந்துட்டால் பரவாயில்லையே மற்றதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறதே அஃபெக்ட் பண்ணுறதுனால தானே இது அந்த ஊருக்காரன் பேசுகிற பேச்சுப்பா நம்ம ஊரில் அப்படி பண்ண முடியாது அந்த ஊரில் அவனுக்கு பிரிக்க முடியும் அந்த மாதிரி வாழ்க்கை முறை நம்ம ஊர் அப்படி இல்லை அவங்ககிட்ட இருக்கிற அதெல்லாம் நல்லதெல்லாம் எடுத்துக்கோ அவங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு பேசாது அப்படின்னு சொன்னால் அதை அவனுக்கு புரிய மாட்டேங்குது ஆக நம்ம பாரத தேசம் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்ங்கிறது தெரிஞ்சாதான் உபனிஷத்துக்கெல்லாம் நமக்கு ஒரு மதிப்பே வரும் இல்லாட்டி பாரதியார் இப்படி பாடமாட்டார் பன்னரும் உபனிடதங்கள் எங்கள் நூல் இதற்கு நிகரான நூலே கிடையாதுங்கிறார் பாரதியார் இந்த பாரத தேசத்தில் இது எங்கள் தேசத்தில் இந்த கிரந்தம் இருக்குது உபனிஷதங்கள்லாம் இருக்குது இதுக்கு சமமான ஒரு புஸ்தகம் உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு பாரதியார் பெருமிதத்தோடு சொல்கிறார் ஏன்னா அதுக்கான காரணங்களை தெரிஞ்சுதான் அவர் சொல்கிறார் அதோடய வேல்யூ தெரிஞ்சு சொல்கிறார் இப்போ நம்ம உபனிஷத்தை படிக்கிறோம்னு சொன்னால் கேனோபனிஷத்து உபனிஷத்து சாஸ்திரத்தை படிக்கிறோம்னு சொன்னால் நம்ம மனசில் ஒரு ஒரு பரந்த பார்வை இருக்கணும் இந்த நான் இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் எடுத்துட்டுருக்கேன் உலகம் பெருசு இன்றைக்கி எத்தனையோ விதமான பழக்க வழக்கங்கள் பணப்பழக்கம் நிறைய பொருள் சாமான ஏகப்பட்ட பொருள் இருக்குது என்னது ஒரு ஜீவனை விட ஜட மனிதன் ரொம்ப நேசிக்கிறான் ஜட பொருள் மனுஷனுக்கு அவ்வளோ ஆசை இருக்குது ஒரு உண்மையான அன்பு இதிலெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு அதிலெல்லாம் குறை அந்த குணங்கள்லாம் குறைஞ்சி போயிடுச்சு நிறைய தா சாமானை சேர்த்து சேர்த்து வைக்கணும் அப்புறம் அந்த சாமானை மெயின்டைன் பண்ணுறது இதுலேயே தான் டைம் போகிறது நிறைய பேருக்கு நமக்குன்னு தப்பு இல்லை நிறுத்தம் சேர்த்து வைக்கிறத பற்றி இல்லை தானே பொருளை சேர்க்குறதை பற்றி பொருள் பயனுள்ளதாக இருக்கணுமே நமக்கு கடைசி வரைக்கும் இது வராதே அதை பற்றின ஞாபகம் இல்லை நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இருக்க மாட்டோங்குற அந்த எண்ணமும் வரமாட்டேங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான் இந்த உடம்பு என்ன கஷ்டப்பட்டாலும் கொஞ்ச நாளைக்கு மேலே இந்த உடம்பை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையாமைங்கிற விவேக்கமும் கிடையாது நித்தியா நித்திய விவேக்கமும் இல்லை இது உலகத்தினுடைய சுவாவம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை நம்ம இதை படிக்கிற போது நமக்கு சிலதெல்லாம் தெரியணும் நம்ம பாரத தேசத்தில் நம்முடைய பெரியவர்களெல்லாம் நமக்கு ஒரு வழி போட்டு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்க இல்லையா ரோடு மேப்புன்னு சொல்கிறாங்க இப்போ புதுசாக ஒன்று பாருங்க ஜிபிஎஸ் இப்போ தேனிக்கு வரணும்னா என்னென்னா உங்கள் வீட்டில் உங்கள் அட்ரஸை போட்டு அடையார் அடையார் டு வேதபுரி அப்படின்னு போட்டால் அதுவே வழிகாட்டி விடுறது கஷ்டமே இல்லை வந்து ஒரு போ ஒரு என்னது ஒரு இருபது மீட்டர் போனதுக்கப்புறம் டேக் லெஃப்ட் அவர் ரைட் அப்படின்னா அது சொல்கிறது அது தப்போ ரெய்ட்டும் அதுவேற விஷயம் அது கொடுக்குறேன் இந்தியாவில் மாத்திரம் அது சரி பண்ண முடியல ஏன்னா அடிக்கடி நம்ம தெருவை மாற்றிவிட்றோம் அதனால் அங்கெல்லாம் வந்து மற்ற ஊர்லலாம் அது சரியாக ஒர்க் பண்ணும் அதனால் இதெல்லாம் வந்து நம்ம ரோடு மேப்புன்னெலாம் சொல்கிறோம் இப்போ இந்த இங்கெல்லாம் இல்லை ஃபாரின்லாம் பார்த்தா ஒரு இடத்துல இது ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு காட்டில் ஒரு ஊர் வர்றதுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் அவ்வளோ திட்டமிட்டு அதுக்கெல்லாம் ட்ரைனேஜ் சிஸ்டம் என்ன அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் என்ன எல்லாம் பிளான் பண்ணி அதில் இப்படி தான் வீடுகள்லாம் கட்டலான்னு சொல்லி அதுக்கு அப்புறம்தான் அங்கே வீடு வருது இப்போ அப்படிலாம் இல்லையே நாங்கள் நம்ம சும்மா தே கட்டிடும் இங்கெல்லாம் அதுக்கப்புறம் எல்லாம் அப்ரூவல்லாம் அப்புறம் நம்ம பழக்கம் அப்படி அதனால அவன் போட்டு கொடுத்தான்னா கரெக்டாக அந்த ரோடெல்லாம் கரெக்டாக அங்கங்கே இருக்கும் கரெக்டாக அந்த வீட்டு வாசல்லையே வந்தாச்சு வீடுன்னே சொல்லும் காரில் ஃபிக்ஸ் பண்ணி விடுறாங்க அந்த டெல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டா அதுவே கைட் பண்ணிட்டுருக்கு டேக் லெஃப்ட் ரைட் அப்புறம் கொஞ்சம் தூரம் போங்கிறோம் அப்புறம் ரூட் தப்பி போய்ட்டுனா தப்பி போய்ட்டு திரும்ப இங்கும் போய் யூ டேன் எடுன்னு சொல்லுவோம் அது மாதிரி நம்முடைய பெரியோர்கள்லாம் என்ன சொல்கிறார்கள்னா நமக்கு வந்து இந்த பகவான் சிருஷ்டி பண்ணுற போதே இதில் எப்படி வாழணுங்கிற ஞானத்தையும் சேர்த்தே சிருஷ்டி பண்ணிட்டாருங்கிறது நம்முடைய பரிபூர்ண ஸ்ரத்த எப்படி ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுற போதே அந்த ப்ராடக்டை பற்றின மேனுவலும் என்னெல்லாமா கொடுக்குறான் இப்போ இல்லாட்டியும் நீ வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்குறான் நீ இதில் போய் பார்த்துக்கோ இது ஹவு டு ஹேண்டில் இல்லாட்டி ஹெல்ப் வேணுமா அதிலே இருக்குது ஹெல்ப்பை தட்டினா அது எல்லாம் சொல்லி கொடுக்குறது அதெல்லாம் ரொம்ப சௌரியமாக தான் இருக்குது அது எதுக்கு உபயோகப்படுத்தணும் தான் தெரியணும் இப்போ இந்த கரண்ட்டு இந்த உலக வாழ்க்கையில் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் நமக்கு நிறைய வழிகாட்டுறதுக்கு இதெல்லாம் இருக்குது இந்த லௌகிக விஷயங்களில் அதே சமயம் லௌக்கிக விஷயங்களில் ஒரு வாகனம் போகிறதுக்கு ரோடு மேப் இருக்குது கைடன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அதே மாதிரி நான் இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிறதையும் பகவானே வந்து வேதரூபமாக கொடுத்துருக்காருங்கிறது நம்மளுடைய விசுவாசம் யோ பிரம் விதாதி பூர்வம் யோவை வேதாக பிரகிணோதி தஸ்மை தகும் ஹேவம் ஆத்ம புத்தி பிரகாஷம் முமுக் சொல்வை ஷ தினமும் காலையில் இங்கே சொல்கிறேன் இதுதான் நம்முடைய முதல் நமஸ்காரம் அகம் சரணம் பிரபத்தியே நான் நன்றாக ஷரணாகதி பண்ணுகிறேன் என் புத்தியை என்னுடைய விவேக சக்தியை சாஸ்திரத்தோடு சேர்த்துக்கிறேன் எனக்கு பகவான் புரிஞ்சிக்கிற சக்தியை கொடுத்துருக்கார் ஆனால் அறிவு தானாக வராது எல்லாத்தையும் நானாவே புரிஞ்சிக்க முடியாது எனக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அவருக்கு பேர் குரு அவரும் புரிஞ்சு புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இப்படி பரம்பரை பரம்பரையாக எனக்கு இந்த வாழ்க்கையை நான் புரிஞ்சிக்கிற சக்தி இருந்தார் உங்களுக்குலாம் புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கு ஆனால் உங்களுக்கு விஷயம் தானாக புரியாது அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வேணும் அவரும் அவர் தானாக புரிஞ்சிக்கல அவருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்கார் இப்படியே போனால் கடைசியில் அது பகவான்கிட்ட தான் முடிகிறது இப்படி பரம்பரை பரம்பரையாக வந்ததெல்லாம் சாஸ்திர புக்கு ரூபமாகவே இருக்குது இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து சீடி ரூபமாக இருக்குது ஃபார்ம் புக் ஃபார்மில் வருது அது மாதிரி அந்த காலங்காலமாக எல்லோரும் சொன்னதெல்லாம் சாஸ்திர ரூபமாகவே இருக்குது ரிஷிகள்லாம் இதை கண்டு சொல்லி இருக்கிறார்கள் நம்ம சொல்கிறோம் இதுலெல்லாம் நமக்கு ஸ்ரத்தை இருந்தால் தான் படிக்க முடியும் இல்லாட்டி படிக்க முடியாது அதுக்காக தான் இந்த பீடிகையோடு சொல்கிறேன் ஆக நம்ம மந்திரமே இந்த மந்திரம் என்ன சொல்கிறது நான் சரணாகதி பண்ணுறேன் எப்படின்னா யார் பிரம்ம தேவனை முதல்ல சிருஷ்டி பண்ணாராம் பிரம்மா வந்து சிருஷ்டி ஆரம்பிக்கிற போதே ஓம் அத அப்படின்னு தான் சிருஷ்டியை ஆரம்பிக்கிறார் அவர் சிருஷ்டியை போதே பிரம்மா அறிவோடு தான் தொடங்குறார் ஒரு சிருஷ்டி பண்ணணும்னா அந்த சிருஷ்டியை பற்றி மனசில் சங்கல்பம் பண்ணணுமே இப்போ வந்து நான் இந்த இந்த ஆசிரமம் நான் வரணும்னா வரணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்கண்ணே இந்த ஆசிரமம் சிருஷ்டியாக இருக்குதுன்னா இது எத்தனை நாளாச்சு இது நம்ம ஒரு சாதாரண ஒரு லிமிட்டட் பர்சன் நம்ம வந்து இந்த சிருஷ்டியை இதை இந்த ஒரு இடத்த வாங்கி இதை கட்டி இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மனசில் வந்து நான் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு இடம் வேணும்னு முதல்ல எனக்கு ஒரு ஆசை வரணும் அப்புறம் நம்ம ஆசைக்கு மாதிரி இல்லை அது பேர விதமாக போகிறது அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஆசையை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு நம்ம ஐம்பது சென்ட்டு கேட்டால் ஏழு ஏழு ஏக்கர் வாங்கினா தான் ஒன்று ஐம்பது சென்டாக குறித்து கொடுக்க முடியாதுன்னு விட்டான் அதனால தான் இவ்வளோ பெருசாக போச்சு இல்லாட்டி ஐம்பது சென்ட்லே ஐஃப் ஆயுசு முடிஞ்சிருக்கும் முடிஞ்சிருக்கும்னா என்ன ஐம்பது சென்ட்லே அப்படியே இருந்து நான் பாட்டு படி தியானம் பண்ணிட்டு போயிருப்பேனா இருக்கும் பெரிய சார் நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அவ்வளோதான் பெரிய விஷயம் இல்லை பகவான் நினச்சா எதை வேணாலும் சிருஷ்டி பண்ணுவார் தூக்கி போடுவார் அது நம்ம ஒரு நிமித்தம் அப்போ இதெல்லாம் நான் வந்து உட்காந்துன்னு யோசிச்சு இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுன்னா எப்படி பண்ணணும் இது என்ன எப்படி பண்ணணும் இன்னும் என்னெல்லாமோ ஓடின்னு இருக்குது அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு இப்போ மனசுக்குள்ளே அது மாதிரி இந்த சிருஷ்டி பண்ணுற போது நம்ம சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த பகவான் சோ காமயத்த அவர் திட்டம் போட்டாருங்க சர்வம் அச முதல்ல பகவான் சிருஷ்டி பண்றதுக்கு முன்னால அந்த எப்படி ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு முன்னால அவர் மேனுவல் ஒருத்தான் ரெடி பண்ணிட்டு இருக்கானா இல்லையா அப்புறம் அது எதுவும் சிங்க்ரனைஸ் பண்ண வேணுமா இல்லையா அது சரியா இருக்கணும் அதுல இங்கே இந்த இடத்துல இருக்கும் லெப்ட் ரைட்டு நம்ம மார்க் போட்டுந்தான் அந்தந்த இடத்துல இருக்கணும் அந்த பார்ட்டு இப்போ எவ்வளோ தூரம் கம்யூனிகேட் பண்ணும் ஒரு கார் மேனுஃபேக்சராகி வரணும்னு சொன்னால் ஒரு வாட்ச் மேனுஃபேக்சர் ஆகி வரணும்னு சொன்னால் ஒரு கண்ணாடியாக இருக்கட்டும் இருந்தாலும் சரி அதோட சேர்த்து தானே கொடுக்குறான் அது மாதிரி ஹோல் சிருஷ்டி நம்ம நம்முடைய இதில் சிருஷ்டி இல்லை சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது அதில் பகவான் சிருஷ்டி பண்ணுற இந்த சிருஷஷ்டியில் எப்படி இந்த சிருஷ்டியை வந்து உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிரியேஷன் கிரியேட்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா படைத்தவன் படைப்பு இந்த படைப்பை பயன்படுத்தணும்னு படைப்பை படைத்தவன் ஒருத்தன் இருக்கான் படைத்தவன் இந்த படைப்பில் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வழிமுறையும் கற்றுக் கொடுத்துருக்கிறான் வழங்கியிருக்கிறான் நல்ல ஜனங்கள்லாம் சௌரியமாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இப்போ ஒன்றும் வேண்டாம் நான் வந்து இப்போ நீங்கள் ஒரு நான் ஒரு சென்னையில் ஏதோ ஒருத்தர் அட்ரஸ் கொடுக்குறாருன்னா நான் அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்கு அங்கேயும் சுற்றிகிட்டே இருக்கலாம் சில சமயம் வழி தெரியாமல் ஆனால் அங்கே என்னையும் ஒருத்தர் வந்து கூட்டின்னு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சௌரியமாக போய்டும் அது மாதிரி தான் இப்போ இந்த உலகத்தில் நான் வந்துவிட்டேன் நானாக இந்த உலகத்தில் நிம்மதியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக எனக்கு நிம்மதி எப்படி இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒருத்தர் கிடச்சிட்டாருன்னா எனக்கு எவ்வளோ சௌரியமாக இருக்கும் அவருக்கு நல்லா எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு நீ இப்படி இருப்பா இப்படி இருந்தால் நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாருன்னா அதுக்கு எனக்கு அந்த சொல்லி கொடுத்துட்டு அதை நான் சொன்னதெல்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்லி கையிலையும் கொடுத்துட்டாருனா புக்கெல்லாம் நம்ம அதை ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணலாம் அது மாதிரி நம்ம அக்கா அதில் ஸ்ரத்து இல்லை ஏன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் அப்படி கேள்வி கேட்குறது இதே அவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன மாடர்ன் சயின்ஸ் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி நம்ம வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் மகான்கள் ரிஷிகள் இவங்கள்லாம் அல்டிமேட் அத்தாரிட்டி கிடையாது அவங்க அப்படி சொல்கிறாங்க ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் ஐண்ட் ஐ டோன்ட் பிலீவ் இன் கல்ச்சர் இந்த இதை சொல்கிறதுக்கே இவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு தான் கொடுத்துருக்கான் இந்த குழந்தைங்கள்லாம் சொல்கிறது இந்த காலத்து குழந்தைகள் சோ கால்டு பிராமின் குழந்தைகள் எல்லாம் பிராமண குழந்தைகள் தான் நிறைய சொல்கிறது என்ன என்ன சொல்கிறாங்கண்ண நீ உன்னை படிக்க வச்சது நாங்கள் எங்கள் தாத்தாலெலாம் வந்து இந்த தீட்சிதர் பரம்பரை அதுலேருந்து நான் வந்திருக்கேன் நான் என்னமோ தலையெழுத்து இந்த இந்த மெட்டீரியல் சயின்ஸ் எல்லாம் படித்தது உடனே உன்னையும் படிக்க வைக்கலான்னு நினச்சா கதுக்காக கல்ச்சரையே டோட்டலாக கொஸ்டின் பண்ணுறே இந்த படிப்பு பணம் நான் இதெல்லாம் எதனால் சம்பா இந்த புத்தி எங்கிட்ட புத்தி எங்கள் தாத்தாவோட புத்தி எதனால் வந்தது அந்த புத்தியை வச்சுத்தானே நான் உனக்கு சம்பாதிச்சு உன்ன படிக்க வச்சுருக்கேன் உனக்கு இருக்கிற புத்தியே இந்த பழக்கத்தினால தானே வந்தது அப்படி இருந்தும் நீ வந்து இப்படி கேள்வி கேட்குறிய எனக்கு சயின்ஸ் தான் நானோ என்னவோ எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு அதெல்லாம் நீங்கள் வேணால் வச்சுக்கோங்கிறது நிறைய பார்க்குறோம் நிறைய வீடுகளில் நிறைய இடங்களில் எஸ்பெஷலி பெண் குழந்தைகள் ரொம்ப சொல்கிறது அவன் ரெண்டும் பசங்களெலாம் பாவன் மாட்டின்னு மொழிக்கிறது அது ரெண்டும்ங்கிட்டான இருக்குது போவது ஒரு மாதிரி அவஸ்தைப்பட்டுருக்கு நான் எல்லாம் ஃபேக்டை தானே பேசிகிட்டுருக்கேன் பொய்யவாக சொல்லிகிட்டு இருக்கேன் முழுக்க முழுக்க சத்தியம் பிரவீமி ரித்தம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி அதுதான் சொல்லிட்டுருக்கேன் என்னால் நமக்கு அவங்களுக்கு வந்து இந்த நம்ம இன்னும் நம்ம ரிஷிகள் இவங்கள்லாம் வந்து இதெல்லாம் ஒன்றும் தெரியாது விஷயம் தெரியாது அவங்களுக்கு புரியல அது நம்ம பண்ண முடியாது நம்ம படிக்கிற நமக்கு தெரியணும் ஏன்னா எப்போவுமே இந்த வித்தையை வந்து நம்ம படிக்கிற வித்தையோட மகிமை நமக்கு தெரியணும் இல்லையா இப்போ நம்ம உபநிஷத் படிக்கிறோம்னா உபநிஷத்தோட வேல்யூ என்னன்னு தெரியணுமே மதிப்பு என்னன்னு தெரியணுமே இந்த லௌகிக வித்தியைக்கும் இந்த வித்தைக்கும் உள்ள பேதம் தெரியணும் இல்லையா அப்போ தானே இந்த வித்தியைக்கு மதிப்பு கொடுப்போம் இல்லாட்டி வந்து நமக்கு லைஃப்பில் வந்து லௌகிக வித்தியை பிரதானமாக இந்த வித்தியை அத்தியாத்ம வித்தியை பிரதானமாக அதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது அத்தியாத்ம வித்திய இருந்ததுன்னா லௌக்கிக வித்தியை ஏதோ இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு தான் லௌக்கிக வித்தியை வேணும் இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு லௌக்கிக வித்தியை கொஞ்சம் தேவை இருந்தால் போகும் ஆனால் இந்த லௌக்கிக வித்தியை வந்து சரீரத்தை தான் காப்பாற்ற முடியும் ஜீவனை காப்பாற்ற முடியாது லௌக்கிக வித்தைக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற சோலை வந்து நிம்மதியாக வச்சுக்கிற சக்தி லௌக்கிக வித்தியக்கு எவ்வளோ தூரம் எனக்கு தெரியல இருக்குதுன்னு சொல்லிட்டா பரவாயில்ல லௌக்கிக வித்தியன்னு நான் எதை சொல்கிறேன் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ஜுவாலஜி பாட்டனி என்னெல்லாமோ கம்ப்யூட்டர் சயின்ஸு எல்லாம் லௌகிக்க வித்தியை தானே இப்போ ஐடி படிச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் உபனிஷத்து தெரியுமா மேக்ஸிமம் ஏதோ சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் எல்லாம் அதுதான் படிச்சுட்டுருக்காங்க பணம் நிறைய இருக்குது அப்புறம் வந்து என்ன ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான் பதினெட்டு மணி நேரம் வேலை பார்க்குறேன் பதினாறு மணி நேரம் வேலை பார்க்குறேன் பதினஞ்சு மணி நேரம் வேலை பார்க்குறேன் எல்லா வகையிலையும் உடம்பு கெட்டு போய் மனசு கெட்டு போய் நிறைய இருக்குது நான் ரொம்ப சொல்ல விரும்பலை சொன்னால் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு ஆக நம்ம பாரத தேசத்தில் நம்முடைய முன்னோர்கள் இந்த இந்த இங்கேயும் லௌகிக்க வித்தியும் இல்லாமல் இல்லை இந்த லௌகிக வித்தியெல்லாம் இந்த வித்தைக்கு அப்புறம்தான் லௌக வித்தேன்னு இருந்தது இப்போ என்ன ஆகிடுச்சதுன்னா உல்ட்டாவே ஆகிடுச்சு இந்த லௌகிக வித்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணுறாங்க டைம் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் சைக்காலஜிஸ்டும் போக வேண்டியிருக்கு அமெரிக்காவில எல்லாம் பார்த்தா நிறைய ஹஸ்பண்டுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட்டு ஒய்ஃபுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட்டு அப்பப்போ நிறைய சிட்டிங்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ரிமூவ் பண்ணணும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது நான் இந்த லெவலே பார்த்துன்னு சொல்கிறேன் நம்ம பார்க்குற உலகத்தை பார்த்து சொல்கிறோம் இன்னும் கீழே என்னெல்லாம் இருக்கோ தெரியாது அவங்களும் இதைத்தான் விரும்புகிறாங்க வசதி அதாவது படிக்காதவன் ஏழையாக இருக்கிறவனும் இதை பார்த்து தான் ஆசைப்படுறான் இந்த லௌக்கிக வித்தையை பார்த்து வசதியை பார்த்து தான் ஆசைப்படுறான் இந்த பணம் இந்த பதவி இந்த புகழ் அதுக்குத்தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான் அவனும் இப்போ கிராமத்தில் இருந்தால் நிம்மதியாக இருக்கிறவனாம் இருக்கான் ஆனால் அவங்க குழந்தைங்கள என்ன இல்லை டிவி வீட்டுக்கு வந்தாச்சு அவங்க அந்த ஊர் கிராமத்து ஸ்கூல்லையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தாச்சு அதனால் அவங்களுக்கும் இந்த வித்தியில்தான் தாத்பரியம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டால் பரவாயில்ல இந்த வித்தியும் அந்த வித்தியும் அழகாக பேலன்ஸ் பண்ணிட்டால் ரொம்ப சந்தோஷந்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முடியல அது சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது இப்போ லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும்னு டாக்டர்லாம் சொல்கிறார்கள் அப்புறம் அரசாங்கமும் சொல்கிறது வாழ்க்கை முறையை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு கோடிக்கணக்கில் அரசாங்கம் செலவு பண்ணுறது ஊர் ஊராக போய் வீடியோ போடுறான் பாருங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் அட்லீஸ்ட் கழிப்பறையை வீட்டுக்குள்ளே அவர் அவர் கழிப்பறையை தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள் எத்தனையோ அதுக்காக கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணுறாங்க அதுக்கு எத்தனையோ ஜனங்கள்லாம் போய் அவங்களாம் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க ஆனால் அவங்களுக்கும் அந்த ட்ரெயினர்ஸ் எப்படி இருக்காங்க அவங்க குவாலிட்டிஸுன்னு தெரியும் நமக்கு நம்ம ஊரில் நான் லௌகிக விஷயம் பேசுகிறேன்னு சொல்லப்படாது இதோடய மதிப்புக்காக வேண்டி சொல்ல இந்த வாழ்க்கை முறை சீரான வாழ்க்கை முறைங்கிறது தெரியத்தான் போகிறது நமக்கு புரியத்தான் போகிறது அக்கா நான் வந்து என்னது இதை குறித்து கவலைப்படுறதுக்காக சொல்லலை இப்போ இருக்கிற உலகம் அப்படி இருக்குது நம்ம சாஸ்திரத்துலேயும் மெட்டீரியல்ஸும் இல்லாமல் ஆனால் எல்லாம் கண்ட்ரோல்டு கட்டுப்பாட்டுக்குள்ள மெட்டீரியலிசம் பொருள் வா பொருள் வேண்டான்னு சொல்லலை பொருளை பற்றி நம்ம சிந்தித்த மாதிரி உலகத்தில் சிந்திச்சுருக்க முடியாதுன்னு தான் தோன்றுறது அர்த்த சாஸ்திரங்கள்லாம் பார்க்குற போது நம்மக்கிட்ட இருந்த செல்வங்களுக்கும் குறைச்சல் கிடையாது சரித்திரம் சொல்கிறது நம்முடைய தேசத்தில் இருந்த செல்வங்களுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது இல்லாட்டியே இந்த தேசத்தில் இவ்வளோ பேர் படையெடுக்கிறாங்க இத்தனை பேர் எதுக்கு படையெடுத்து இங்கிருந்து செல்வத்தை எடுத்துன்னு போகிறான் சரி இப்போ பகவான் சிருஷ்டி பண்ணுறபோதே இந்த சிருஷ்டியில் எப்படி வாழணும் குறிப்பாக மனுஷிய சமூகம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையையும் வேதங்கள் வழியாகவே கொடுத்துட்டார்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது மந்திரம் சொல்கிறது ஸ்வேதாஸ்வத்த ரூபனிஷத் மந்திரம் சொல்கிறது யோ பிரமாணம் விததாதி பூர்வம் முதல்ல பிரம்ம தேவனை படைச்சாராம் மா பிரேவன் வந்து மகாவிஷ்ணு கிட்ட இருந்து வந்தார் நமக்கு தெரியும் இருந்து வந்தவர் முதல்ல வழிபட்டவர் யாருன்னா பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ் முண்டகோபனிஷத் மந்திரம் சொல்லுகிறது அல்ல இறைவன் முதல்ல வந்து பரம்பொருள் படைப்பு கடவுளை தோற்றுவித்தது பரம்பொருள் படைப்பு கடவுளை தோற்றுவித்தது எப்படி பரம்பொருள் படைப்பு கடவுளை தோற்றுவித்தது படைப்பு கடவுளிடத்திலே வேதங்களை அருளியது யோ பிரம் விததாதிபூர்வம் யோகை வேதாகிருஷ்டப் பிரகினோதி தஸ்மை பரம்பொருள் படைப்புக் கடவுளை தோற்றுவித்து படைப்பு கடவுடத்தில் வேதங்களை வழங்கியது வேதாகிருஷ்டப் பிரகிணோதி தஸ்மை தகுங்க அந்த தேவனை எந்த தேவனை பிரம்ம தேவனை படைத்து அவனிடத்தில் வேதங்களை கொடுத்து படைப்பு தொழிலை மேற்கொள்ளுமாறு எந்த ஒரு பரம்பொருள் பண்ணியதோ அந்த பரம்பொருளை அப்படி சொல்றோம் அந்த பரம்பொருளை தகும தேவம் அது மாத்திரம் ஆத்ம புத்தி பிரகாசம் ஆத்ம புத்தி பிரகாசம்னு சொன்னால் என்னுடைய புத்தியை பிரகாசப்படுத்துகின்ற ஜீவாத்மாவினுடைய உயிராகிய என்னுடைய அறிவை பிரகாசப்படுத்துகின்ற வேதங்களையும் கொடுத்துருக்கான் எனக்கு புரிஞ்சிருக்கிற சக்தியும் கொடுத்துருக்கான் அந்த பரம்பொருள் தான் பிரம்மதேவனை படைத்தான் பிரம்மதேவனை படைத்து வேதங்களை அவங்ககிட்ட கொடுத்தான் கொடுத்து அவன் மூலமாக படைப்பு மேற்கொள்ள சொன்னான் அந்த பரம்பொருள் தான் எனக்கும் புத்தி சக்தியை கொடுத்துருக்கான் என்னுடைய புத்தியை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கான் தியோயோன பிரச்சோதையாதான் அவனை தான் சொல்கிறோம் பிரகாஷம் நான் என்ன பண்ணுறேன்னா ஷர அகம் ஷரணம் பிரபத்தியே நான் அவனை சரணாகதி பண்ணுறேன் நான் யாருன்னா முமுக்ஷு முமுக்ஷுர்வை அகம் முமுக்ஷுஹு அகம் சரணம் பிரபத்யே மோக்ஷத்தை விரும்புகின்ற நான் மோக்ஷம்னா என்ன எப்பவும் மனசாந்தியோடு இருக்கணும் மோட்சம்னால் ஏதோ செத்த பிறகுலாம் அப்புறம் பார்த்துப்போம் எப்பவும் மனசாந்தி என்ன காரியம் பண்ணாலும் சரி பணம் சம்பாதித்தாலும் சரி ஃபேமிலியை ரன் பண்ணாலும் சரி நல்ல புண்ணிய காரியங்களை பண்ணினாலும் சரி நான் எப்பவும் என்னென்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு வந்து இந்த இந்த என்னது ஹார்ட் ஆஃப் ஹார்ட் ஆழமான மனசில் நான் வந்து எப்பவும் திருப்தியாக இருக்கணும் நிறைவாக ஒரு சந்தோஷம் எங்கிட்ட எப்போவுமே அண்டர் கரண்ட்டு இருக்கணும் அதுதான் நான் விரும்புகிறேன் முமுக்ஷுகு முமுக்ஷுகுன்னா யாண்டும் மன அமைதியை ஆழமாக விரும்புகின்ற நான் அப்படின்னு போட்டுக்கோங்க தப்பு இல்லை முமுக்ஷுகுனா என்ன அர்த்தம் மோட்சத்தை விரும்புகிறவன் அர்த்தம் மோட்சத்தை விரும்புகிறவனுங்கிற நான் என்ன அர்த்தம் சொல்கிறேன் யாண்டும் மனதில் ஆழமான அமைதியை விரும்புகின்ற நான் சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் யோ பிரம் விதாதி பூர்வம் யோ வை வேதாகிஷ்ட பிரகிணோதி தஸ்மை தகும்ஹதேவா ஆத்மு பிரகாஷம் முமுக்ஷுர்வை சரணமஹம் பிரபத்யே இது தினமும் காலம்பற நான் தக்ஷாமூர்த்தி சந்நிதியில் சொல்கிறேன் பிரார்த்தனையில் ஆக இது வந்து சன்னியாசிகள் சொல்லிகிட்டே இருக்கணும் மனசுக்குள்ள ப்ரா எப்போ எத ஆரம்பிச்சாலும் இதை முதல்ல சொல்ற பழக்கம் இருக்கு இது ஸ்வேதாஸ்வ தருவ பனிஷத்துல இருக்கிற ஒரு மந்திரம் இது எதுக்கு இதை சொல்றோம்னா பகவான் நமக்கு ரொம்ப கருணாமூர்த்தி இந்த வரும் இந்த உடம்ப மாத்திரம் கொடுத்துட்டு இல்லை இப்படி வாழணும் வாழ வேண்டாங்கிறதுக்கான ஞானத்தையும் கொடுத்துட்டார் இதைத்தான் தாய்மானவர் ரொம்ப அழகா சொன்னார் நிறைய நம்ம பேர் அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுறோம் கேட்கறது இல்லை இதெல்லாம் இந்த காலத்துக்கு ரெலவெண்ட் இல்லை சுவாமினா என்ன நீ சொல்கிற ரெலவெண்ட் இல்லைன்னு இது வந்து இந்த மாடர்ன் டைஸ்த்துக்கு ரெலவெண்ட் இல்லைங்கிறியா இல்லை ஹியூமனிட்டிக்கே ரெலவெண்ட் இல்லைங்கிறியா இல்லை உனக்கு ரெலவெண்ட் இல்லைங்கிறியா என்ன சொல்லுவாப்போ இத சுவாமிஜி நவ்வடேஸ் இட் இஸ் நாட் ரெலவெண்ட் என்ன நிம்மதியை நிம்மதியை சொல்லித்தர்ற பாடம் வந்து இன்றைக்கி ரெலவெண்ட் இல்லையா மனசுக்கு சாந்தியை கொடுக்குற ஒரு ஞானம் வந்து இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லுவியா நீ மன நிம்மதிங்கிறது எந்த காலத்தில் வேணும் நம்ம தாத்தாவோட தாத்தா காலத்தில் மன நிம்மதிக்காக படித்தாங்க நம்ம காலத்தில் மன நிம்மதிக்காக நம்ம படிக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்றால் சொல்ல முடியுமா மன நிம்மதி வேணுங்கிறது அந்த காலத்துலையும் சரி இந்த காலத்துலேயும் சரி எந்த காலத்துலேயும் சரி நீ உன் லைஃப் ஸ்டைல் அந்த காலத்தில் நீ குடிசையில் இருந்துருக்கலாம் இல்லாட்டி மரத்தடியில் கூட இருந்திருக்கலாம் பிளாட்ஃபாரத்தில் கூட இருந்திருக்கலாம் இன்றைக்கி பெரிய நீ பங்களாவில் இருந்திருக்கலாம் ஆனால் இதை டிப்பெண்ட் பண்ணியா மனசாந்தி இருக்குது நிஜமாக சொல்லு பார்ப்போம் நான் பெசன் நகரில் நிறைய பேர் பிளாட்ஃபாரத்தில் தூங்கிகிட்டு இருக்கான் காலம்புரை ரொம்ப நல்லாவே தூங்குகிறான் ஜம்முன்னு தூங்குறான் இதைத்தான் வெள்ளக்காரன் போட்டோ பிடிச்சி போடுறான் இந்தியாவின் நிலைமையை பாருங்கள் அது பக்கத்து பெரிய பங்களா வாட் வாசலில் பிளாட்ஃபாரத்தில் தூங்குறாங்க பின்னாடி பெரிய பங்களா அந்த பங்களாவில் கப்பல் ரெண்டே பேர் தான் இருக்காங்க ஏழு பெட்ரூம் இருக்கு கேட்டு வேறு பெருஷாக போட்டிருக்கு அந்த பிளாட்ஃபாரத்தில் ஒருத்தன் தூங்குறான் அது அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறான் எடுத்து போடுவோம் பார் பங்களா இங்கே கீழ் வெளியில் அங்கே உள்ளுக்குள்ள அவன் என்ன துக்கத்தில் இருக்கானோ அப்போ இது என் லெவன்த்துலேன்னு இப்படிப்பா சொல்லுவேன் தான் மனசாந்திக்கு தான் சொல்கிறேன் அப்போ வை இது அதனால என்றைக்கு நம்ம வந்து வேதத்தை ஒத்துக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளை வந்து வைதிகன் இல்லாட்டி ஹிண்டு ஹிண்டுன்னு நம்ம போடுறோம் ஹிந்துக்கள் அப்படின்னா இந்துக்கள்னா என்ன ஹிந்துக்களுக்கு மூல புஸ்தகம் என்னது ஹிந்துக்களுடைய மூல புஸ்தகம் என்ன அது சைவனாக இருந்தால் என்ன வைஷ்ணவனாக இருந்தா என்ன சாக்தனாக இருந்தா என்ன சௌரனாக இருந்தா என்ன கணபதியை கும்பிடுறவனாக இருந்தா என்ன எந்த சுவாமியை கும்பிடுறவனாக இருந்தான் விசிஷ்டாத்வைத்தியாக இருந்தா என்ன அத்வைத்தியாக இருந்தால் என்ன துவைத்தியாக இருந்தால் என்ன எந்த மதத்தை கடைப்பிடிச்சா என்ன எல்லாருக்கும் மூல புஸ்தகம் என்னது வேதங்கள் ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி ஆக இறைவனே வேத வடிவங்கிறாங்க வேதம் வேற இறைவன் வேறு அல்ல அதனால் மறையுமாய் மறையின் பொருளுமாய் என் மனத்திடை மன்னிய மன்னேங்கிறார் மாணிக்கவாச்சியர் தாய்மான்வர் சொன்னாரன் சொன்னேன் அதை விட்டுவிட்டேன் தெரிஞ்ச பாடல் தான் ஐ வகை எனும் பூத வகுத்து எவ்வளோ அழகாக டெவலப் பண்ணுறார் பாரம் பஞ்ச பூதங்களை படைச்சாய் விரர் ஐவகை எனும் பூதமாதியை வகுத்து அதனுள் அச்சர சர பேதமான யாவையும் வகுத்து அதில் வந்து சர சர ஜீவர்கள் அச்சர ஜீவர்கள் சர ஜட வஸ்துக்கள் அச்சர ஜட வஸ்துக்கள் ஐவகை பூதமாதியை வகுத்து அதனுள் அச்சர சர பேதமான யாவையும் வகுத்து இதெல்லாம் வகுத்திருக்கேங்கிற எனக்கு புத்தியும் கொடுத்துருக்கேன் நல் அறிவையும் வகுத்து அறிவு நன்மைக்கு பயன்படணும் அதுக்காக நல் வேறு அதுக்கு ஒரு அடைமுறை வேறு கொடுக்குறார் நல் அறிவையும் வகுத்து புரிஞ்சுக்கிற சக்தியை கொடுத்து அடுத்தது மறையாதி நூலையும் வகுத்து வேதங்களை கொடுத்துருக்கேங்கிறார் இவ்வளவு வேதங்களை சாஸ்திரங்களை கொடுத்துருக்கேன் அனந்தாவை வேதாகா அப்படின்னு வேதமே சொல்கிறது வேதங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறாய் மரியாதை நூலையும் வகுத்து சரி அந்த சாஸ்திரங்கள் இருக்கு ஏதாவது கடைபிடிக்கிறதுக்கு ஒரு வழி வேணுமே சைவம் வைஷ்ணவம் எல்லாருக்கு இல்லையா சைவம் முதலாம் அளவில் சமயமும் வகுத்து தாய்மானவர் சைவ சமயத்தில் பிறந்தவர் ஆனால் அதே சமயம் மற்ற சமயங்களை வெறுக்கிறவர் இல்லை அதான் அழகா சொல்றார் சைவம் முதலாம் சமயம் வகுத்து நிறைய சமயங்கள் சமயம்னா மனசை பக்குவப்படுத்துறதுக்கான இறை வழிபாட்டு நெறிமுறைகள் அப்படி போடணும் மனதை நன்கு பக்குவப்படுத்துவதற்கான இறை வழிபாட்டு நெறிமுறைகள் அதையும் படைச்சு கொடுத்துருக்க சைவம் முதலாம் அளவில் சமயமும் வகுத்து சரி அதுலேயே நின்றுடுவோமான் நான் இந்த சமயத்திலே நின்றுவோமான் அதுக்கு மேலே போன மேல் சமயம் கடந்த மோன சமரச நிலையும் வகுத்த நீ அதுக்கு மேலே அந்த சமயம் சைவம் வைஷ்ணவம் இதெல்லாம் கடந்து சமரசம் மௌன சமரசங்கிறார் வாயத்திறந்தா சமரசம் இல்லை விஷமரசம்தான் மௌனத்துல சமரசம் மௌனம் வரணும் புரிஞ்சா தானே மௌனம் வரும் மௌன சமரச நிலையும் வகுத்த நீ இவ்வளவெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்க கூடாதான்னு கேட்கிறார் அவர் வகுத்த நீ உணையான் அணுகவும் தன்னருள் வகுக்க இலையோ இவ்வளவெல்லாம் அனுகிரகம் பண்ண நீ அதில் நீயவே என்னை ஆட்கொண்டிருக்கலாமே என்ன அதுக்கு படைக்காமே இருக்கலாமே அப்படி சொல்லி சொல்கிறார் எதுக்கு சொல்கிறோம் இந்த பாடல் பெருசு ஆனால் இந்த பாடலுடைய விஷயம் இதுதான் பகவான் இந்த படிக்கிற போது இதெல்லாம் யோசிக்கணும் நம்ம வாஸ்டாக கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை நாம் பறந்து விரித்து பார்த்தா தான் நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தில் இந்த பூமியே த்ரூண்டு அந்த பூமியில் நம்ம இருக்கிற தேசம் நம்ம உடம்பு நம்ம மைண்டு நான் இதெல்லாம் எங்கே இருக்குது இவ்வளோ பெரிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்காக நான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தில் நான் இருக்கேன் திருநூண்டு இருக்கேன் அணு தண்ணில் சிறிய எண்ணெய் தன் அருளால் போக்கு போக்குவரவற்ற சுத்த பூரணமாக்கினான் புதுமைகான் மின்னே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா இதில் இருக்கு ஆனந்த கழிப்பில் இருக்கு அணுதண்ணில் சிறிய எண்ணெய்ங்கிறார் அணுவ காட்டிலும் சிறிய எண்ணெய் அப்பேற்பட்ட எண்ணெய் போக்குவரவற்ற சுத்த பூரணமாக்கினான் புதுமைகான் மின்னே ஆக இந்த ஒரு பரந்த நோக்கத்தில் நம்ம இருக்கணுங்கிறதுக்காக இத்தனை விஷயம் சொல்கிறேன் அந்த வேதங்கள் தான் நமக்கு வழிகாட்டு நமக்கு எப்போவுமே மனசில் என்னென்னா நான் வேதம் சொல்கிறபடி வேத மாதா அந்த மனசில் எப்பவும் இருக்கணும் ஏன் கண்ணு காது மூக்கு நாக்கு ஊரில் வேதம் படிக்காதவன் சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஏற்றுக்க மாட்டேன் வேதம் எனக்கு வேணும் உத்தம் ஊரில் இருக்கிற சாப்பாடு கிடைச்சாலும் பரவாயில்ல வேதம் எனக்கு சாப்பாடு போடும் அந்த நம்பிக்கை வரணுமே என்ன இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு ஒரு துணி வேணும் சாப்பாடு வேணும் இல்லை இந்த மாதிரி ஜனங்கள்லாம் அதுக்கு தான் மதிப்பு தராங்கன்னா நிறைய முட்டாள் தான் ஊர் முழுக்க இருக்கான் பணத்துக்கும் பதவிக்கும் அதுக்குத்தான் மதிப்பு கொடுப்பான் உலகத்தில் அது முட்டாள் உலகம் அது இந்த முட்டாள் உலகத்தை நம்பி நான் வாழ விரும்பலை அதுக்காக நான் பணத்தை இது இழிவாக பணத்தையோ பதவியோ புகழையோ இழிவாக பேசலை நில இல்லாததை பற்றி அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறோம் அவ்வளோதான் அது அனித்தியமானது பணமோ பதவியோ புகழோ உறவுகளோ எதுவும் சாஸ்வதமாக இருந்தால் அதை ரொம்ப பெருசாக பேசலாம் சாஸ்வதமாக இல்லாத விஷயத்தை போய் ரொம்ப ஊரே பைத்தியக்கார உலகம் அதைத்தான் அசாஸ்வதத்தை பேசுகிற ஜனங்களோட எனக்கு என்ன சம்பந்தம் வேண்டியிருக்கு யாராவது என் கூட வரப்போகிறான்னா நாளைக்கு எனக்கு எதாவது முடியல என்ன சொல்லலை ஒரு ஒருத்தரும் அப்படி நினச்சிக்கணும் அதே சமயம் நம்ம எல்லார்ட்டையும் அன்பாக இருப்போம் எல்லார்டையும் அன்பாக இருப்போம் அதே சமயம் வாழ்க்கையோட உண்மையும் புரிஞ்சும் வாழணும் அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம் எனக்கு வந்து வேதன் சொல்கிறது தான் மாதா தான் வேத மாதா தான் எல்லாேருக்கும் மாதா பிரச்சோன வரதா வேத மாதா பிரச்சோதயந்தி பவனே திஜாத்தா அதுக்காக தான் காயத்ரி ஜமம் அம்மா தாயே நல்ல வழியில் கொண்டு போ கொண்டு போ ஊரில் எல்லோரும் தப்பு தப்பாக நீங்கள் காயத்ரி ஜபம் பண்ணலைன்னா காயத்ரி ஜபத்தை பண்ணி பண்ணி அதனால இல்லைவோ அது அது இல்லவோ என்னை கெய்ட் பண்ணுறது வேதமாக காயத்ரி வந்து எனக்கு மனசாந்திக்காக தானே ஜபம் பண்ணுறேன் என்னை சரியான வழியில் எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து என்றைக்கோ பெரியவாடெலாம் பண்ண காயத்ரி ஜபம் அந்த ஜீன்ஸ்லாம் இன்றைக்கி வண்டி ஓடின் அந்த ஜீன் தான் வண்டியில் ஓடின்னு இருக்கு நிறைய பேருக்கு அது தெரியல யாருக்கும் இவன் என்ன பண்ணிட்டான் நான் விட்டு விட்டான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஜீனெல்லாம் என்னவா இருக்கும் உருப்படியாக இருக்க போகிறதா என்ன ஜீன் ஆல்சோ சேஞ்ச் இல்லையா ஜீன் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா சந்தேகம் இருக்கோ மாற்றி விடுவோம் என்னைக்கோ தாத்தா காலத்தில் அந்தந்த காலத்துல எல்லாம் அவங்கெல்லாம் பண்ணின புண்ணியம் நிறைய பண்ணின அனந்த கோடி புண்ணியந்தான் நமக்கு இந்த புத்தி சக்தி இருக்குது இந்த புத்தி சக்தியை நம்ம வந்து க இந்த மாதிரி மெட்டீரியல்ஸத்தில் போய் இழந்துட்டோம்னா மறுபடியும் புத்திசக்தியை சம்பாதிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகலாம் எத்தனை இதாகவும் தெரியாது நமக்கு அதை நமக்கு கவலை இல்லை புரிஞ்சுட்டால் சரி ஆகா வேத இந்த வேதத்தில் நமக்கு அவ்வளோ ஸ்ரத்தை வேணும் வேதம் வந்து அது சர்வஜன்னு சொல்கிறோம் பகவான் பகவான் வேத ரூபமாக இருக்கிறார் வேத சிவோ சிவோ வேதா வேதாத்தியாயி சதா சிவா தஸ்மாத் சர்வ பிரயத்னேன வேதாத்தியாயின அர்ச்சையேத் அப்படி ஒரு ஸ்லோகம் உண்டு வேதந்தான் சிவன் சிவந்தான் வேதம் வேதத்தை படிக்கிறவன் சதா சிவம் ஆகையினால கஷ்டப்பட்டு வேதத்தை தெரிஞ்சுக்கோ வேதம் எல்லாத்தையும் படிச்சுட முடியாது ஏதோ ஒரு அதனால்தான் ஒரு ஒருத்தனுக்கும் ஒரு ஒரு ஷாக்கேன்னு வச்சுருக்கோம் அது அதே சமயம் எல்லோரும் வேதத்தை படிக்கவும் முடியாது வேதத்தினுடைய கருத்துக்கள் தான் மகாபாரதத்தில் இருக்குது இராமாயணத்தில் இருக்குது திருக்குறளில் இருக்குது ஆத்திசூடியில் இருக்குது இன்னா நாற்பதில் இருக்குது இனியவை நாற்பதில் இருக்குது நீதி நெறி விளக்கத்தில் உலக நீதியில் இருக்குது எல்லாம் தமிழ் புஸ்தகங்கள் ஆச்சாரக்கோவில இருக்குது எல்லாம் அதில் தான் இருக்குது ஆக இந்த வேதம் வேதங்காற்ற வழியில் போகணும் அப்போ வேதத்து மேல் நமக்கு நம்பிக்கை ஸ்ரத்த பரிபூர்ணமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை சொல்கிறேன் இனிமேல் வேதத்தை பற்றி பார்ப்போம் வேதம்னா என்ன வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான அறிவு நூல் இந்த உலகத்தில் நாம் சரியாக வாழ்கிறதுக்கான அறிவுநூல் இது தான் நம்முடைய ரோடு மேப் இது தான் ஜிபிஎஸ் இது தான் நம்முடைய புக் இது தான் ஹேண்ட் புக் அப்படி போடுறேன் நான் சில பேர் ஹேண்ட் புக்குங்கிறான் சாஸ்திரத்துக்கு ஸ்கிரிப்சர் ஹேண்ட்புக் இதுதான் இது சொல்கிறபடி வாழணும் எவ்வளவு முடியுமோ வேதம் சொல்கிறது அத்தனையும் ஃபாலோ பண்ணிட முடியும்னு நான் சொல்லலை எவ்வளவு முடியுமோ பண்ணணும் இந்த திருக்குறளில் இருக்கு இல்லையா கற்றதனால் ஆயபயன் என் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் முதல் குரல் என்ன அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுங்கிறார் அங்கேயே இதுக்கு விளக்கன்னு சொல்கிறவங்களாம் ரொம்ப அழகாக நிறைய சிலதெல்லாம் சொல்கிறாங்க ஏன் வந்து வள்ளுவர் வந்து எழுத்தெல்லாம் அகர முதலனு உதாரணத்துக்கு எடுத்துண்டார் என்ன குடமெல்லாம் மண் முதல சொல்ல வேண்டியது தானே மண்ணை முதலாக கொண்டிருக்குன்றே அறிவு இருக்கிறவனுக்கு தான் பேசுகிறார் ஏன்னா சொற்களெல்லாம் எதனால் ஆனது சொற்கள்ல்லாம் வந்து சேர்த்தா என்னது அது வந்து ஒரு சென்டென்ஸ் ஆறுது வாக்கியமாகுது சொற்றொடர் சொற்றொடர் நமக்கு என்ன தருகிறது அறிவை தருகிறது சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸும் நமக்கு நாலெட்ஜை கொடுக்குறது அப்போ சென்டென்ஸு நாலெட்ஜை கொடுக்கணும்னா சென்டென்ஸ் எல்லாம் என்னது ஃபுல் ஆஃப் வேர்ட்ஸ் வேர்ட்ஸெல்லாம் என்னது எல்லாம் லெட்டர்ஸ் அதை வச்சுன்னு சொல்கிறார் அறிவுள்ளவனுக்கு தான் சொல்கிறேன் கடவுள் இருக்கார் முட்டாளுக்கு நான் சொல்லலைன்னு அர்த்தம் அதுலேயே உட்காந்துருக்கு பகவான் இருக்காருங்கிறது நான் சொல்கிறது அறிவு உள்ளவனுக்காக தான் பேசுகிறேன் ஆகையினால் முதல்ல மனிதன் கற்க வேண்டியது அறிவு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆரம்பிச்சுரு திருக்குறளை ரெண்டாவது குரலை என்ன சொல்கிறது வாலறிவன் நற்றாள் தொழாரினின் வாலறிவன்னா என்ன அர்த்தம் எல்லாம் அறிந்தவன் அர்த்தம் எல்லாம் அறிந்தவன்னா சர்வஜன் சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம் ஆம்னீஷியன்ட்டுங்கிறாங்க இங்கிலீஷில் அப்ப அந்த வாலறிவங்கிறது எதுனா வாலறிவன்கிறதே வேதம்தான் சர்வக் வேதத்தை தான் சொல்லுவோம் பிரம்மசூத்திரத்தில் வந்து சாஸ்திர யோனித்துவ அதிகரணம் படிச்சு பார்த்தா தெரியும் யோனித்வா அப்படின்னு நாலாவது சூத்திரம் பிரம்மசூத்திரம் இந்த சாஸ்திரங்களுக்கு அவன்தான் காரணம் சாஸ்திர பிரமாணத்தினால் இறைவன் நிரூபிக்கப்படுகிறான் இறைவனே சாஸ்திரங்களுக்கு காரணமாக இருக்கிறான் என்று ரெண்டுகமாக அர்த்தம் பண்ணியிருக்கார் சங்கராச்சாரியார் பிரம்மசூத்திரத்தில் நாலாவது சூத்திரத்துக்கு ஆகவே வேதங்கள் சொன்னபடி அதனால் நீ வாழ்க்கையில் படிக்கிறது என்னென்னா வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் கற்றதனால் ஆயப்பயன் என் இந்த குரலுக்கு இப்படி அர்த்தம் சொல்லலாம் வேதங்களுடைய திருவடின்னா என்ன வேத திருவடினாலே ஞானந்தான் அபரஞ்ஞானம் பரஞ்ஞானந்தான் கடவுளுக்கு திருவடின்னு சொல்கிறதே திருவடிங்கிற சொல்லுக்கு பொருள் சம்ஸ்க தியாக்க விளக்கங்கள்லாம் நீங்கள் படித்தா தெரியும் இறைவனுடைய ஒரு திருவடி கர்மகாண்டம் இன்னொரு திருவடி ஞான காண்டம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு வாலறிவன் நற்றால்னு சொன்னால் என்ன அர்த்தம் வேதங்களுடைய இரண்டு பகுதிகளை தொழறது தொழறதுன்னா என்ன அர்த்தம் கற்கிறதுனு அர்த்தம் நமஸ்காரம் பண்ண வேத புஸ்தகத்தை வச்சுட்டு ஒரு பூவை போட்டு பாரதியார் சொன்ன மாதிரி என்னது சந்தனம் தூவுவது இவள் பூசணையன்றான் அப்படிம்பர் சந்தனத்தை பூ சந்தனத்தை பூசி ஏட்டில் அவருக்கு ரொம்ப கோபம் வரும் இந்த சரஸ்வதி பூஜையை பண்ணி விட்டு படிக்காமல் இருக்கிறவன கண்டா கோபம் வரும் அதனால் வந்து இதை பூசுவது இதெல்லாம் அதனால தான் சொல்லுவார் இந்த வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் பாட்டில் படித்தா வீட்டுக்கு வீதிக்கு வீதி பள்ளிக்கூடம் இருக்கணும்பர் பள்ளி இல்லாததொரு ஊரை தீக்கிரையாக்குவேம்பர் அவர் அவருடைய கல்வி திட்டத்தை போய் படித்து பாருங்க தெரியும் பாரதியாருடைய கட்டுரைகளில் இந்த பாரத நாட்டில் கல்வி எப்படி இருக்கணும்னு நல்லாவே எழுதியிருக்கார் அவர் இந்த பத்திரிகைகளில் ஆசிரியராக இருந்த காலத்தில் கல்வித்துறை எப்படி இருக்கணுங்கிறத பற்றி நிறைய கருத்து சொல்லியிருக்கார் அதில் நம்ம பண்பாட்டையோ கலாச்சாரத்தையோ விட்டு விலகாத கல்வி அவர் சொல்கிற கல்வி ரொம்ப பேலன்ஸ்டாக சொல்லியிருக்கார் மகாகவி பாரதியார் இல்லை இந்த தகவலுக்காக நான் சொல்கிறேன் என்றைக்காக ஒரு நாள் பழிக்குங்கிறதுக்காக திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் நீ வந்து நினைக்கிறத நல்லா நினைச்சுவை இன்றைக்கி நடக்கிறதோ இல்லையோ என்றைக்காவது நீ நினச்சதை யாராக வந்து பண்ணுவாங்க அவர் அரசனுக்கு சொல்கிறாரு எல்லாேருக்கும் தெரிஞ்ச குரல் தான் அது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து நீ நினைக்கிறத பெருசாக நினை அப்படி நடத்தணும் இப்படி நடத்தணும்னு நினை அப்புறம் என்னென்னா அது தானாக நடக்கும் அது உன் பீரியடில் நடக்கிறதோ இல்லையோ வேறு யார் நீ தீ நீ எண்ணின எண்ணம் யார் மனசுலேயாவது புகுந்து அதை செயல்படுத்தும்ங்கிறார் நானே பண்ணியானுன்னு அவசியம் கிடையாது அந்த எண்ணம் உயர்ந்தது அந்த எண்ணம் எப்படி செயல்படுமோ செயல்பட்டு போட்டோம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமையை நிறுத்து நடக்காட்டாலும் நீ உன் பீரியடில் நடக்காட்டாலும் ஒரு அது நீக்க நீர்த்து தள்ளாமை அது ஒரு நாளும் போயிடாதுன்னு அர்த்தம் இப்போ இந்த வேதங்கள் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு நான் கொஞ்சம் விஸ்தாரமாகவே இதை பற்றி பேசியிருக்கேன் உங்களுக்கு ஆக இந்த பாரத தேசம் இந்த பாரத தேசத்தில் வாழ்ந்த பெரியோர்கள் எல்லோரும் வைதிகர்கள் வேதத்தின்படி வாழ்ந்தவர்கள் அதனால தான் பழக்கத்திலேயே வாக்குன்னு பெரிய வேத வாக்காக்கும் என்ன அர்த்தம் நீ சொன்னதெல்லாம் கேட்டுவிடணுமானு அர்த்தம் இப்போ வேத வாக்குக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது வேத திருவிழியாள் அப்படிங்கிறார் பாரதியார் அதில் பல்லுரை என்னும் மையிட்டாள் பாரத தேவியை பற்றி சொல்கிற வேதத்தையே கண்ணாக கொண்டவள் அப்படிங்கிற இங்கே இதெல்லாம் கேட்டிருக்கலாம் அங்கங்கே வேத திருவிழியாள் வேதங்கிற கண்களை உடையவள் இந்த பாரத மாதா அதில் பல்லுறை என்னும் மையிட்டாள் பலவிதமான கமெண்ட்ரிங்கிற மையிட்டுன்றிருக்கலாம் செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனினும் சிந்தை ஒன்றுடையாள் எல்லாம் மறக்கப்படாது இதெல்லாம் தேச நினை இது தேசபக்தி நம்ம தேசத்தினுடைய மகிமை நமக்கு தெரியணும் அவங்க சொல் கேட்குறாங்க உங்கள் தேசத்தினுடைய பெருமையை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க எங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணிண்டு எங்களை மாதிரி பேசிண்டு ஏன் இப்படி பண்ணிக்கிறீங்க இது நமக்கு இருக்கிற ஒரு டிசீஸ் இது பரவாயில் அப்போ வேதத்துக்கு வந்துவிட்டோம் இப்போது வேதம் என்ன சொல்கிறது சுவாமி சரி வேதத்தை சொல்கிறத கேட்குறோம் வேதம் தான் எனக்கு வழி வேதப்படி தான் நான் வாழ்வேன் அதுதான் எனக்கு வழிகாட்டி அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிறது அது வந்து ஸ்ரத்தையோடு நான் வேதத்தை ஒத்துக்கிறேன் நான் வந்து ஒரு உண்மையான ஹிந்துவாக வாழ விரும்புகிறேன் ஒரு தூய்மையான உண்மையான ஹிந்துவாக ஹிந்துன்னா வைதிகங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் நான் இப்போ பரவலாக சொல்லப்படுற பதம் என்ன ஹிந்து அதுவே சொல்லக்கூடாதுங்கிறான் சொன்னா ஹிந்து என்ன வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க சொல்லிடுத்து ஆனாலும் நம்ம ஊரில் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சில பேர் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு ஹிந்துஇஸம் ஹிந்துத்வம் ஹிந்துத்வா சொல்கிறதுங்கிறது வந்து தப்பு இல்லை அது வந்து வே ஆஃப் லைஃப் அது வந்து மதம் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு இருக்கட்டும் இப்போ நம்ம உபநிஷத்து படிக்க போகிறோம் இதெல்லாம் நமக்கு மனசுக்குள்ளே இருக்கணும் நம்ம மனசில்னா அகம் வைதிகா நான் ஒரு ஹிந்து ஹிந்துவாக இருக்கிறதுனால இவன்தோ நம் பியாண்ட் ரிலிஜன்லாம் அப்புறம் பேசலாம் ஹிந்து இசம் religion ரிலிஜனுக்கு பியாண்டு போக வைக்கும் மற்ற ரிலீஜனெல்லாம் வந்து BEYOND religion போக விடாது எல்லா ரிலிஜனையும் accommodate பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறது ஹிந்து இசந்தான் நமக்குள்ளேயும் பிரிவுகளெலாம் இருக்கலாம் இருந்தாலும் accommodate பண்ணிக்கிறதுக்கு நம்ம தான் கற்றுக் கொடுப்போம் ரிலீஜன்லையும் நம்ம ஸ்டக்காகிட மாட்டோம் அப்படி சொல்கிறது நம்ம தான் ஆத்மதிருஷ்டியாக ஐக்கியம் சொல்கிறது மனுஷிய திருஷ்டியாக ஐக்கியம் சொல்கிறது எல்லாம் நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம் மற்றவங்களாம் சொல்கிறது இல்லை முதல்ல மதந்தான் பிரதானம் நான் அதுக்குள்ளே ரொம்ப நுழைய விரும்பலை எல்லாம் நிறைய பேர் அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம வந்து உபநிஷத் படிக்கிறதுனால எனக்கு வேதம்தான் கத்தின்னு நான் வேதத்தை சரணாகதி பண்ணுறேன் வேதம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் வேதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது பொதுவாக ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு பிரிக்கிறோம் ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சில காரணங்கள் இருக்குது ஒரு காரணம் இல்லாமல் வேதத்தை ரெண்டாக நம்ம பிரிக்கிறது இல்லை இதில் சொல்லியிருக்கிற விஷயமும் அதில் சொல்லியிருக்கிற விஷயமும் வேறு வேறையாக இருக்கிறதுனால விஷயபேதம் பிரயோஜன பேதம் அதிகாரி பேதம் இந்த மூணு காரணத்தினால வேதத்தை பிரிக்கிறோம் வேதம் ரெண்டு பகுதியாக இருக்குது ஒன்று பூர்வ பாகம் இன்னொன்று உத்தர பாகம் ஒன்று அப்பறம் இன்னொன்று பரம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் வேதத்தை சுருக்கமாக கிருஷ்ணர் கீதையில் சொல்லியிருக்கார் பகவத்கீதையில் லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புறா பிரோக்தா மயானகானயோகேன சாங்யானாம் கர்மயோகேன யோகினாம் அப்படின்னு கீதையில் சொல்கிறார் பகவான் அர்ஜுனா நான் இந்த உலகத்தில் ரெண்டு விதமான வாழ்க்கை முறையையும் ரெண்டு விதமான சாதனையையும் நான் வேதத்தின் வாயிலாக உபதேசம் பண்ணியிருக்கிறேன் சங்கராச்சாரியர் அது அங்கே சொல்கிற போது சொல்கிறார் லோகேஸ்மின் விவித அிஷ்டா புறாப்ரோக்தா மயா இந்த மயாங்கிறதுக்கு சங்கர என்னால்னு அர்த்தம் என்னாலங்கிறதுக்கு ஆதி சங்கரர் எழுதியிருக்கார் வேதாத்மனா வேத ஸ்வரூபமாக உபதேசம் பண்ணியிருக்கேன் வேதங்கள் வாயிலாக உபதேசம் பண்ணியிருக்கேன் சந்யாசிகளுக்கு ஞான யோகத்தையும் மற்றவர்களுக்கு கர்மயோகத்தையும் நம்ம சுருக்கமாக புரிஞ்சுக்கணும் மனதை பக்குவப்படுத்தி விரும்புகிறவர்களுக்கு கர்மயோகத்தையும் மனதை பக்குவப்படுத்தி கொண்டவர்களுக்கு ஞான வேதத்தின் வாயிலாக உபதேசம் பண்ணியிருக்கிறேன் வேதத்தினுடைய பூர்வ பாகமெல்லாம் என்னதுன்னா இப்போ பூமியை ஒரு மரம் வைக்கணும்னு சொன்னால் இந்த ஒரு மரம் இங்கே வச்சுருக்கோம்னு சொன்னால் இந்த மரம் எப்படி வைக்கிறோம் முதல்ல பூமியை இந்த மரம் வைக்கிறதுக்கு ஒரு வேலையெல்லாம் இருக்குது சும்மாரெல்லாம் வைக்க முடியாது முதல்ல இந்த மரம் குளியை இந்த மரம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எத்தனை அது என்ன மரம் அது எவ்வளோ பெருசாக போகும் அதெல்லாம் பார்த்து தான் வைக்கணும் அது குறிப்பிட்ட காலத்தில் வச்சா அதுக்கு பலன் ஜாஸ்தி அதெல்லாம் என்ன ஒரு சாஸ்திரம் அது அதனால் அதை என்ன பண்ணுவோம் அதுக்கு ஒரு குழியை வெட்டி அந்த குழியை ஒரு பத்து பதிஞ்சு நாளைக்கு ஆற போட்டு விடணும் அதுக்கப்புறம் வந்து அதில் உரம் போடணும் அதுக்கப்புறம் நம்ம வைக்கிற அந்த தென்னங்காய் தென்னை ம ஏதோ நாத்தோ ஏதோ வைக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு ஜலம் விடணும் அப்புறம் அப்பப்போ கவனிக்கணும் அப்போ அந்த மரம் வளரும் அது மாதிரி நம்மளும் நம்ம மனசை வந்து திடீர்னு வந்து தத்துவமசி அப்படின்னா என்ன பண்ணுவான் திடீர்னு வந்து நீ தனி மனிதனே இல்லை நீ எங்கும் நீக்கமர நிறைந்த மெய்ப்பொருள் பரம்பொருள்னா முழிப்பான் பேந்த பேந்த விழிப்பான் ஆகையினால அப்போ போய் அவனுக்கு அவனுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அவன்கிட்ட தன்னுணர்வு அவ்வளோ பலமாக இருக்குது அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் நீ வந்து எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரம்பொருள் மெய்ப்பொருள் பூரணமானவன் அப்படின்னு சொன்னால் இடுபடாது மனசு வாங்கிக்க முடியாது ஆகையினால மனதுக்கு நிறைய பக்குவம் வேணும் அதுக்காக வேதங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னா நிறைய கிரியைகளெல்லாம் உபதேசம் பண்ணுறது கர்மங்களையெல்லாம் உபதேசம் பண்ணுறது ஆக வேதத்தை விஷயபேதத்தின விஷயங்களின் காரணத்தினாலும் பிரயோஜனத்தின் காரணத்தினாலும் அதிகாரியின் காரணத்தினாலும் ரெண்டாக பிரிச்சிருக்கு வேதபூர்வத்துக்கு விஷயம் தர்ம வேதாந்தத்துக்கு விஷயம் பிரம்ம இங்க வந்து வாழ்க்கை முறை ஒழுக்க நெறி வேதபூர்வத்திற்கு சப்ஜெக்ட் மேட்டர் வேதாந்தத்துக்கு சப்ஜெக்ட் மேட்டர் கடவுள் பரம்பொருள் மெய்ப்பொருள் இதுதான் ரெண்டு வித்தியாசம் இங்கே வேதப்பூர்வத்துக்கு அதிகாரி மனப்பக்குவத்தை விரும்புகின்றவன் விரும்புகின்றவன் விரும்புகின்றவன்தான் மனப்பக்குவம் இல்லாதவன் மனப்பக்குவம் இல்லாதவன் மனப்பக்குவத்தை விரும்புகின்றவன் இவனுக்கு என்ன பிரயோஜனம் மனப்பக்குவந்தான் பிரயோஜனம் ஞான காண்டத்தில் யாருன்னா மனப்பக்குவம் பெற்றவன் தகுதி தகுதியுடையவன் அங்கே பிரயோஜனம் என்ன அங்கே வஸ்து என்னதுன்னா மெய்ப்பொருள் பிரயோஜனம் என்னென்னா மோக்ஷம் முக்தி நம்ம என்ன ஒரு பாஷை வச்சுருக்கேன் அதுக்கு பேர் இடைவிடா நிறை உணர்வு இடைவிடா நிறை உணர்வு அப்படின்னு அதுக்கு வச்சுருக்கேன் மோக்ஷா அப்படின்னு நான் நம்ம பாஷையில் போட்டு வச்சுருக்கேன் என்ன பண்ணினாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் சரி மைண்டு ஃப்ளக்சுவேஷன் என்ன இருந்தாலும் சரி ஒரு அண்டர் கரண்ட்டு மனசில் வந்து இடைவிடா நிறைவுணர்வு அது இருந்துட்டே இருக்கும் அதுக்கு பேர் தான் முக்தி மோக்ஷம் இப்போ வேதபூர்வம் வேதத்தினுடைய முற்பகுதி நீங்கள் ரெண்டையும் ஞாபகம் வேதம் வேதம் தான் முதல்ல சொல்லிட்டோம் வேதந்தான் நமக்கு வேதம் வேறு என்ன என்ன சொல்கிறது வேதத்தோடு நான் என்னை இணைச்சுன்னு இந்த பூனல் போடுறோமே இந்த பூனல் போடுறதே அதுக்கு சொல்லியிருக்கேன் முந்தையே நிறைய வகுப்பில் சொல்லியிருக்கேன் இந்த பூனல்னால் என்னென்னா இந்த பூனலில் மூணு மூணு நூல் இருக்குது ஒன்று அதுக்கே நிறைய சாஸ்திரங்கள்லாம் இருக்குது அப்போ அதில் ஒரு மூணு நூல் வந்து ஒன்று வந்து மனதை குறிக்கிறது இன்னொரு நூல் பேச்சை குறிக்கிறது இன்னொரு நூல் உடம்பை குறிக்கிறது வாச்சிக்கம் மான மானசம் வாச்சிக்கம் காயிக்கம் மனசு வாக்கு காயம் இந்த மூன்றையும் தான் குறிக்கிறது அதை வந்து ஒரு முடிச்சோட சேர்த்து போட்டுருக்கும் அதுக்கு பேர் தான் பிரம்ம முடிச்சுன்னு பேர் பிரம்மம்னா வேதங்கள் அந்த வேதத்தோட சேத்து கட்டியிருக்கோம் இந்த பிரம்ம முடிச்சு மாத்திரம் யாராலையும் அழுக்க முடியாது போடுற வரைக்கும் வேணால் பார்க்கலாம் ஒன் போட்டாச்சு அறுக்கத்தான் முடியுமே தவிர முடியாது இந்த பிரம்ம முடிச்சு போட்டுனா போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காது அதனால் அது என்ன பண்ணுவோம் அது ஒரு மாதிரி போடுவோம் என்ன பண்ணாலும் சரி அவுக்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காது அப்படி அவர்கிறது வந்தால் அதுக்கு பெரிய பிரம்ம என்னெல்லாம் இப்போ இன்னும் டெக்னாலஜி என்ன டெவலப் ஆகியிருக்கோ தெரியாது அது மைக்ரோ அது அவ்வளோ மைக்ரோ லெவல் அதுதான் வே அதாவது என்னோட மனசையும் வாக்கையும் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா வேதத்தோட சேர்த்து கட்டினுட்டேன்னு அர்த்தம் வேதம் சொன்னபடி தான் அதில் தான் அடிக்கடி அந்த அது யஜ்ஞத்திரம்னு பேர் அதுக்கு தான் அதை போட்டுக்கிறோம் பெண்களுக்கும் இந்த மூணு முடிச்சு போடுறது எதுக்கு தெரியுமோ மனசு வாக்கு காயத்தை தர்மத்தோட சேர்த்து கட்டி விடு அதுவும் மங்கள சூத்திரம் மஞ்சக்கலர் அதுவும் நூல் அதுதான் மூணு முடிச்சு மனசு வாக்கு காயத்த தர்மத்தோட கற்றது தற்காத்து தற்கொண்டான் பேணி அது மூணு முடிச்சுக்கு நான் இப்படி ஒரு அர்த்தம் வச்சுருக்கேன் திருக்குறள் தற்காத்து ஒரு முடிச்சு தற்கொண்டான் பேணி ரெண்டாவது முடிச்சு தகை சான்ற சொற்காத் இப்படி மூணு ஒழுங்காக இருந்தது பெண் சோர்விழாள் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சொற்காத்து சோர்விழாள் பெண் அப்படின்னு திருக்குறள் இருக்குது பெண்ணுக்கு மனைவியினுடைய லட்சணத்தை பற்றி சொல்கிற போது வாழ்க்கை துணை நலமாக வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு நலம்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் வாழ்க்கை துணை நலம் அப்போ வேதத்தில் எதுக்கு சொல்கிறேன் வேதத்தோடு நான் என்ன கட்டி போட்டுன்னுட்டேன் அப்போ என்ன நான் பக்குவப்படுத்திக்கணும் வேதாந்தத்தை பற்றி நான் இப்போ சொல்லலை வேதாந்தத்துக்கு அப்புறம் போகிறோம் உபனிஷத்து தானே அந்த டாபிக் தானே போகிறோம் இந்த வேத பூர்வம் என்ன பண்ணுறதுன்னா எனக்கிட்ட மூணே மூணு நான் வேலை பண்ணணும்னா எனக்கு மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்டு என்கிட்ட கொடுத்துருக்கு இந்த உடம்புக்குள்ளே நான் இருக்கேன் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை நான் இருக்கேன் உடம்புக்குள்ளே நான் இருக்கேனா உடம்பாகவே இருக்கேனா உடம்பு முழுக்க இருக்கேனா அதெல்லாம் தெரியாது நான் இருக்கேன் ஒருத்தன் தானே நான் நிறைய ஆளெல்லாம் இல்லை ஆ நான் இருக்கேன் இந்த உடம்பில் இப்போ எனக்கு வந்து வேலை செய்கிறத்துக்கு பகவான் எனக்கு மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்திருக்கார் மூணு கருவி கொடுத்திருக்கார் சூலமா இந்த கை கால்களை கொடுத்திருக்கார் அப்புறம் கொஞ்சம் சூக்ஷ்ம வாக்கு பேசுற சக்தியை கொடுத்திருக்கார் இதுவும் வேலை செய்யறதுக்கு தானே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் பேசுறதுங்கிறது ஒரு வேலை தானே செயல் அந்த செயலுக்கு ஒரு பலன் இருக்கே உங்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிற ஒரு பலன் இருக்கே பேசுறதுன்னு ஒரு காரியம் அப்ப இந்த கை கால்களெல்லாம் இது சூலமானது அப்புறம் இந்த ஒரு எனக்கு வேலை செய்யறதுக்கு உடம்புன்னு ஒன்று இருக்கு கை கால்கள் இருக்கு பேசுறதுன்னு ஒன்று இருக்கு அப்புறம் யோசிக்கிறது ஒன்று இருக்கு இன்னைக்கு கிளாஸில் நாம் வந்து நான் தீர்மானம் பண்றேன் மனசுக்குள்ள நினைக்கிறேன் இன்னைக்கு கேனோபனிஷத்துக்கு இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்கறது இப்படி நான் யோசிக்கிறேன் யோசிச்சதான பேசின்ருக்கேன் அப்போ மனசில் வந்து பிளான் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆக்ஷன் குவாலிட்டி டைம் கொடுத்து உட்காந்து யோசிச்சுருங்க யோசிச்சதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் வாக்கில் சொல்கிறேன் வேலை நடக்கிறது பாடி லாங்குவேஜ் வேறு இருக்கு இப்படி கையை கையை மூஞ்சிய முகத்தில் எக்ஸ்பிரஷன் இருக்கு கை கால்களில் எக்ஸ்பிரஷன் இருக்கு எல்லாம் இருக்கு அப்போ நான் வேலை செய்கிறத்துக்கு பகவான் எனக்கு மூணு கரணங்கள் இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் கரணங்கள் கருவிகள் செயலாற்றுவதற்கு செயல்களை வெளிப்படுத்துவதற்கு மூன்று கருவிகள் எனக்கு தரப்பட்டு திங்க் பண்ணுறதுக்கு மைண்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வாக்கு அப்புறம் வந்து சிந்தனா சக்தி வாக் சக்தி கைகால்களெல்லாம் அசைக்கிற கிரியாசக்தி மூணு கிரியாசக்தி தான் இருந்தாலும் மூணு கரணம் இருக்குது இது கிராஸ் லெவல் இது வாக்கு வந்து கொஞ்சம் சட்டில் Thinking வந்து இன்னும் சட்டில் இது ஸ்தூலம் சூக்ஷ்மம் இன்னும் கொஞ்சம் சூக்ஷம் காரணம்னு சொன்னாலும் தப்பு இல்லை மூணு கரணம் இந்த ஜீவனுக்கு கர்மா பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதே மூணு கரணம் மற்ற சரிய ஜீவனுக்கு இருக்கா இல்லையா நாய்க்கு இருக்குமா இருக்காது நாய்க்கு இருக்கா வாக் சக்தி இருக்கா இல்லை கிரியாசக்தி இருக்கா அதுவும் அது என்ன பண்ணும் சாப்பிடும் படுத்தும் சாப்பிடும் குட்டி போடும் படுத்தும் ஏதோ ஒன்றும் பண்ணாது மனுஷனுக்கு மாத்திரம்தான் இந்த மூணு கரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இது வேதபூர்வம் சொல்கிறது காயே நவாச்சா மனசேந்திரியர் திரும்ப திரும்ப சொல்கிறோமே காஜே ந மனசா புத்தியா வாச்சிக்கம் என்ன திரும்ப திரும்ப நம்ம இதில் என்னது காயக்கம் வாச்சிக்கம் மாணசம் வாச்சிக்கம் பாபம் கர்மணா பாபத்தை தான் சொல்கிறோம் புண்ணி முருகே என்னது மாணசம் வாச்சிக்கம் பாபம் கர்மணா அசமுபார்ஜிதம் ஸ்ரீராமஸ்மரணே நிவ வபோஹதி ராம அப்படின்னு சொன்னாலே ஹே ராம அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா மனசில் பண்ணின பாப்பம் வாக்கில் பண்ணின பாப்பம் அதெல்லாம் தனியாக லிஸ்ட்டு இருக்குது மானசம் பாப்பம் என்னன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு இருக்குது அதை நான் இப்போ சொல்லலை தனியாக போடணும் அது பெரிய வேலை மானசம் பாப்பம் அப்புறம் வாச்சிக்கம் பாப்பம் வாயால் பண்ணுற பாப்பம் பேச்சினால் பண்ணுற பாப்பங்கள் அப்புறம் உடம்ப உறுப்புகளால் பண்ணுற பாப்பங்கள் கிருஷ்ணர் மூணு தபஸ் சொல்கிறார் இல்லையா கீதையில் காய்க்கம் தப்பகா வாச்சிக்கம் தப்பஹா மானசம் தப்பஹான்னு தபஸை மூணாக பிரிக்கிறார் இந்த மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மக்கிட்ட இருக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கான புத்தியும் நான் இப்போ எதை யோசிக்கிறதுன்னு யோசிக்கணுமே முதல்ல நான் எதை இப்போ நான் யோசிக்கணும்னு யோசிக்கணுமே அதை யோசிச்சு யோசிச்சு என்ன தவணாலும் யோசிக்கிறதுன்னு யோசிக்கக்கூடாது அதுக்கு தான் புத்தி இப்போ இந்த மூணு கரணங்கள் எங்கிட்ட இருக்குது இந்த மூணு கரணங்களை வச்சுத்தான் நான் என்னுடைய நிம்மதியும் இருக்குது இந்த மூணு கரணத்தை நான் எப்படி உபயோகப்படுத்தணுங்கிற நாலெட்ஜ் எனக்கு வேணுமே என் வாக்கை எப்படி உபயோகப்படுத்துறது என் மனசை நான் எப்படி உபயோகப்படுத்துறது இதெல்லாம் வேதம் சொல்லி கொடுக்குறது நீ இதெல்லாம் வந்து இப்படி பண்ணணும் உடம்பால் நீ இதெல்லாம் பண்ணணும் பேச்சால் இதெல்லாம் பண்ணணும் மனசினால் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அது கட்டளையிடுறது அம்மா இல்லையா வேத மாதா பிரச்சோதயந்தி சத்தியம் வத தர்மஞ்சர சுவாத்தியாயான்மா பிரமதா ஆர்டர் போடுறது என்னோடய வார்த்தையை கேடு நீ நல்லா இருப்பே திரும்ப திரும்ப வேதத்தில் நிறைய இடத்துல வருது அது என்னை மிஸ் பண்ணினா அப்புறம் லைஃப் ரொம்ப இதாகிடும் இப்படின்லாம் வேதத்தில் மந்திரங்கள்லாம் இருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுவிடாதே நான் உனக்கு உண்மையிலே நல்லது பண்ணுறோம் நான் ஒருத்தந்தான் யாரும் உனக்கு ஹிதம் பண்ண மாட்டான் என்னுடைய வார்த்தையை நீ கேட்டியானா பரமக்ஷயமாக இருப்பேன் அப்படின்னு வேதங்களில் நிறைய இடங்களில் மந்திரங்கள்லாம் வருது வார்த்தையை கேட்கலேன்னா அப்புறம் நீ மறுபடியும் பின்னால் கவலைப்படுவேன் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படிலாம் வேதங்களில் மந்திரங்கள்லாம் இருக்கு அப்புறம் கடைசியில் வந்து நீ அன்னைக்கு சொன்னேன்னு நீ பின்னால் பஷாத்தாவை படாத இப்போ நினச்சி பார்க்குறோம் இல்லையா அம்மா அப்பா சொல்கிற போது அம்மா அப்பாவோடய வேல்யூ தெரியல ஏன்னு உனக்கு நல்லதாண்டா சொல்கிறேன் அப்படின்னு அம்மா அப்பா எவ்வளவோ சொல்லியிருப்பா அப்பெல்லாம் தெரியாது அவங்க செத்து போனப்புறம் எனக்கு அம்மா அப்படி சொன்னாலே அப்பா அப்படி சொன்னாங்களே அன்னைக்கு நான் கேட்காமல் போயிட்டேன்னு அன்னைக்கு கேட்டிருந்தா நான் எவ்வளவோ நல்லா இருந்திருப்பேன்னு அப்படின்னு இப்போ நீ சொல்லி என்ன பண்ணுறது அப்பா அட்லீஸ்ட் இப்போ அது அடுத்த ஜன்மாவும் உபயோகமாக இருக்கும் இந்த நல்லதுதான் என்னுடைய நட்பை நீ ஒருபொழுதும் விட்டுவிடாதேன்னு வேதம் கெஞ்சிருது நம்மள்ட்ட எங்கேயும் பார்க்க முடியாது உனக்கு நான் ஹிதத்தைத்தான் சொல்லுவேன் நன்மையைத்தான் சொல்லுவேன் சத்தியம் பிர வீமி வேதமே சொல்லு சத்யம் பிர வீமி வதயுத நார் யமனம் புஷ்யத்தின் சகாயம் நான் அந்த மந்திரங்களைலாம் கோட் பண்ணால் நேரம் ஆயிடும்னு பார்க்குறேன் இல்லாட்டியும் ஒரு ஒரு மந்திரத்தையும் சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பித்தால் ரொம்ப நேரம் ஆகிடும் ஆக நமக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய கரணங்கள் இந்த கரணங்கள் அதுக்கு தான் நான் சொன்னேன் முதல்ல ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி இந்த ஞானம் இச்சா கிரியா நான் எதை தெரிஞ்சுக்கணும் எதுக்கு ஆசைப்படணும் எதை பண்ணணும் எனக்கு தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஆசைப்படுற சக்தி இருக்குங்கிறதுக்காக நான் கண்டதையெல்லாம் ஆசைப்பட்டு கெட்டு போயிடப்படாது நான் இது எதை ஆசைப்படணுமோ அதை நான் விரும்பி அதுக்கு ஆசைப்படுறதுக்கு நே பழகிக்கணும் அதே மாதிரி எதை செய்யணுமோ அதை செய்கிறது ஆக இந்த ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி நமக்கு கொடுத்துருக்கார் பகவான் இதெல்லாம் நமக்கு கிஃப்ட்டு எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லை மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் எத்தனை இருக்குது அதுக்கு தானே அந்த பாட்டை அடிக்கடி எனது அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிது மானிடராய் பிறந்தாலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தர்மமும் தான் செய்தல் அரிது தானமும் தர்மமும் தான் செய்த கால் வானவர் நாடு வழி திறந்திடுமே அவைய வானவர் நாடு வழி திறந்துடுமேன்னு என்ன எப்பவும் சந்தோஷமாக இருக்கலாம் உலகத்தில் எல்லோரும் ஆனந்தமாக இருக்கலாம் ஏன்னா நான் ஒருத்தன் மாத்திரம் இல்லையே என்ன மாதிரி எத்தனை மனுஷனும் இருக்கான் உலகத்தில் எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்கணும் தானே ஆசை இருக்கும் இப்போ எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நிம்மதியை ஷேர் பண்ணணுமே அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையில் தானே வாழணும் அதுக்குத்தானே முயற்சியெல்லாம் எடுக்கணும் அது வேத நெறி ஆ பகவான் இந்த கரணங்களை எப்படி உபயோகப்படுத்தணும்னு வேதங்கள் கட்டளை இட்றது உனக்கு மூணு கரணங்கள் இருக்குது மானசம் வாச்சிக்கம் காய்கம்னு மூணு கரணங்கள் இருக்குது இந்த மூணு கரணங்களை நீ உபயோகப்படுத்தி செய்கிற கர்மாவை பொறுத்து ரெண்டு பலன் இருக்குங்கிறது இந்த மூணு கரணங்களை நான் யூ உபயோகப்படுத்துகிற போது என்னோடய ஆட்டிடியூடும் முக்கியம் எனக்கு பணம் சம்பாதிக்கிறதும் லௌகசகத்தை அனுபவிக்கிறது தான் என்னுடைய புத்தின்னு அதுக்கு தகுந்த பலனை அனுபவிக்க போகிறேன் ஏன்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான்னு மாதிரி நான் என்ன கர்மா பண்ணுறேனோ அதுக்கு தகுந்த பலன் எனக்கு வரப்போகுது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் பகவான் எனக்கு திரிகரணம் கொடுத்துருக்கார் அதை தான் சொல்லுவாங்க சாஸ்திரத்தில் திரிகரண சுத்தியோட பூஜை பண்ணு திரிகரண சுத்தின்னு சொல்கிறது திரிகரண சுத்திக்காக பூஜை பண்ணு திருக்கரண சுத்தியோடு பூஜை பண்ணு திருக்கரணம்னால் இந்த மூன்று கரணங்கள் இதில் வந்து இதை செய்கிற போது இந்த சூலமான உறுப்புகளை கொண்டு செய்கிறது வந்து சுலபம் அதனால தான் நிறைய பேருக்கு கோயிலை பெருக்குன்னா சுலபமாக இருக்குது பிரதர்ஷனம் பண்ணுன்னா சுலபமாக இருக்குது நமஸ்காரம் பண்ணுன்னா சுலபமாக இருக்குது அதெல்லாம் வந்து சுலபமானது இந்த புண்ணிய காரியங்களை பண்ணுறது ஆனால் உட்காந்து கொஞ்சம் நேரம் பாராயணம் பண்ணுன்னா அது அவ்வளோ சுலபம் இல்லை ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறது கோயிலில் வேலை பண்ணுறது மாலை கட்டுறது ஏதாவது மணி அடிக்கிறது துணியை துவைச்சு போடுறது சந்தனை அரைக்கிறது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணணுன்னா அது ஒன்றும் கஷ்டமே இல்லை ஆனால் உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து திருவாச்சகம் படி தாய்மான் ஒரு படி அப்படின்னு சொன்னால் அதுக்கு பொறுமை கம்மி முடியாது ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறத கம்பேர் பண்ணுற போது வெர்பல் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் சிரமம் அப்புறம் மனசில் தியானம் பண்ணுன்னா நீ என்ன பண்ணுற ரொம்ப வேண்டாம் ஒரு அரை மணி நேரம் தக்ஷணாமூர்த்தியை தியானம் பண்ணு அப்படின்னா வேறு ஏதாவது வெளியில் வேலை அரை மணி நேரம் உட்காந்துருக்கிறதுக்குலாம் நமக்கு பொறுமை கிடையாது முடியாது பரவாயில்ல மனசு சுற்று பரவாயில்லை சுற்றினா சுற்றுட்டோம் பேசாமல் உட்கார்ந்துரு அப்படின்னு முடியாது அதுக்கு பக்குவம் இல்லை ஆனால் இந்த காய்க்க வாச்சிக்க மாணச கர்மங்களை லௌகிக்கத்துக்கும் உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா உடம்பான இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறோம் எங்கேயோ போய் ஆஃபீஸுக்கு போகிறோம் அங்கே போய் நம்ம பேசுகிறோம் கம்யூனிகேட் பண்ணுறோம் பிஸ்னஸுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ இல்லை ஆஃபீஸ் கிட்ட பேசுகிறதுக்கோ வாக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து அவங்க நம்மள்ட்ட நம்ம வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷனுங்கிறான் அப்போ வந்து நான் திங்க் பண்ணி என்னோட பார்த்தீங்களா நான் உங்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு என்னால் இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் இது என்னோட திங்கிங் ஓகே சார் அப்படின்னு கேட்குறான் இதெல்லாம் லௌகிக கர்மா ஆனால் வைதிகத்தில் வேறு விதமாக இருக்கு இதில் என்ன சொல்லியிருக்கு இந்த சாஸ்திர விஷயங்களில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் சாஸ்திரத்தையே இப்போ நான் உபனிஷத்தையே அது மனசில் சிந்திக்கிறது அப்புறம் சொல்கிறது செயல் புரிய ஆஹா லௌகிக கர்மா வைதிக கர்மம் லௌகிக கர்மத்துக்கு என்ன பிரயோஜனம் திருஷ்டபலன் நான் போய் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு வேலை செய்ய போகிறேன் இல்லாட்டி ஒரு வியாபாரம் பண்ணுறேன் வியாபாரத்துக்காக நான் திட்டம் போடுறேன் வியாபாரத்தை பற்றி பேசுகிறேன் வியாபாரத்துக்காக அலையிறேன் பணம் சம்பாதிக்கிறேன் எனக்கு திருஷ்டபலன் என்ன அதனால இது வரணும்னு நினைக்கிறேன் அதுவே பிரார்த்தனை பண்ணுறான் நான் போனது அந்த ஆள்கிட்ட சொன்னால் அது கம்யூனிகேஷன் நல்லபடியாக இருக்கணுமே அது சக்சஸ்ஃபுல் ஆகணுமேங்கிறான் அதுக்கு ஏதோ ஒரு தேவைப்படுறது அவனுக்கு அது பிஸ்னஸ் பண்ணாலும் சரி என்ன காரியம் லௌகீக காரியம் பண்ணாலும் அது கிளிக் ஆகணுமே நான் சொல்றத அவன் ஏற்றுக்கணுமே அப்போ அது என்னவோ தேவைப்படுறது ஈவன்தோ அது லௌகிக கர்மமாக இருந்தாலும் அதில் வேறு ஏதோ பிளஸ்ஸிங் லக்குங்கிறான் பிளஸ்ஸிங்ஸ் சொல்கிறானா லக்கு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஏதோ லக்கு இத்தனை நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஸ்மார்ட்டாக பண்ணினாலும் புத்திசாலித்தினமாக இருந்தாலும் எனக்கு லக்கு வேணுங்கிறான் அது லக்கு பேர் என்னது எதுலேருந்து வருது சாயங்காலம் க்ளாஸில் பார்ப்போம் லக்கு அதிருஷ்டம் அதெல்லாம் என்னென்னு அப்புறம் பார்ப்போம் ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றீ உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தியெல்லாம் வாழி